இந்த முதல் அத்தியாயம் பிரத்யக் தத்துவ விவேகம் பஞ்சதிசியில் இதில் இப்போ பதினாறாவது ஸ்லோகத்துக்கு அர்த்தம் பார்த்துக்கிட்டுருக்கோம் இதற்கு முன்னாடி பார்த்த கருத்துக்கள் ஆத்மாவாகிய நான் சச்சிதானந்த ஸ்வரூபம் அப்படிங்கிறது நிரூபிக்கப்பட்டது நான் சத்வரூபமாகவும் சித்வரூபமாகவும் ஆனந்த ஸ்வரூபமாகவும் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னார் அதில் முக்கியமாக மூன்று அவஸ்தை எடுத்துக்கிட்டு சித்த விளக்குனர் அதான் அறிவுஸ்வரூபங்கிறத பிழிப்பு நிலை கனவு நிலை உறக்க நிலை எடுத்துக்கிட்டு அது எப்பொழுதும் இருப்பதால் சத் எப்பொழுதும் மாறாமல் அழியாமல் இருந்து கொண்டிருப்பதற்கு பேர் சத்தியம்னு பேர் அதே சத்து சத்துன்னு பண்ணார் பிறகு ஆனந்தம் சொல்லும் பொழுது குழப்பம் வந்தது சத்து சித்து புரியும் ஆனந்தம் புரியலேன்னு சொல்லும் பொழுது ஒரு லாஜிக் சொன்னார் எங்கே எல்லாம் பிரியம் இருக்கோ அது ஆனந்தமடையதாகத்தான் இருக்கணும் ஆனந்தம் இருக்குதுலேயே நம்மளுக்கு பிரியமே வருது ஏன்மேலே எனக்கு பிரியம் எப்பொழுதும் இருக்குது அதனால் நான் ஆனந்தமாகத்தான் இருக்க முடியும் அப்படின்னு சொன்னார் எங்கே ஆனந்தம் இருக்கோ அங்கே தான் பிரியம் இருக்கு அப்போ எனக்கு ஏன் மேலே பிரியம் இருக்குது அந்த பிரியம் ஒரு நாளும் குறையிறதில்ல கூடுறதில்லை எப்பொழுது இருந்துக்கிட்டே இருக்குது அதனால் நான் ஆனந்த சுரூபமாகத்தான் இருக்க முடியும் அப்படின்னு நிரூபணம் பண்ணேன் இல்லையே சில இடங்களில் பிரிய வருதே எனக்கு மற்ற இடங்களில் பிரிய வருதே ஆனந்தம் இருக்கே அப்படின்னு சொல்லும் பொழுது நாடி போகிறனேன்னு சொல்லும் பொழுது ஆனந்தம் உண்மையிலே இல்லை ஒன்னையே கொண்டு போய் அங்கே வச்சுட்டேன் அங்கே நான்கிற அபிமானம் எங்கே இருக்கும் அங்கே தான் ஆனந்தம் இருக்கும் குழந்த தான் குழந்தை மேலே பிரியம் இருக்கும் வேறு குழந்தை மேலே பிரியம் வராது ஏன்னா நான் என்னுடைய அப்படிங்கிறது அங்கே போய் உட்காந்தாச்சு எங்கேயெல்லாம் அதே மாதிரி ஒரு பொருள் பிடிச்சா தான் அனுபவிக்க முடியும் பிடிக்கலைன்னா என்ன பொருளாக இருந்தாலும் ஒன்று சந்தோஷம் வராது அப்போ நீ ஒன்றைய கொண்டு போய் அங்கே வச்சதுனால தான் அங்கே பிரியம் வருது ஆனந்தம் வருது அதனால் எந்த பொருள் மேலேயும் நீ பிரியம் வைக்க முடியாதுன்னு அந்த பிரிய வைக்கிறது உன் பொருட்டுத்தானே ஒழிய அந்த பொருள்களின் பொருட்டோ மற்றவர்கள் பொருட்டோ கிடையவே கிடையாதுன்னு பிறகதாரண்யோ உபனிஷத்தில் சொன்ன மந்திரத்தை சொல்லி சொன்ன ஆத்மனஸ்து காமாய சர்வம் பிரியம் பவதி அப்படிங்கள பிறகு அப்போ இதில் இன்னொரு லாஜிக் பார்த்தோம் அப்போ அவங்க என் மேலே பிரிய வைக்கிறாங்கன்னா அதுவும் முடியாது அது அவர்களின் பொருட்டே யாரும் யார் மேலே பிரிய வைக்கவும் முடியாது என் மேலே யாரும் பிரிய வைக்க முடியாது நானும் யார் மேலே வைக்க முடியாது இது விவகாரத்துக்கு இது தத்துவத்துக்கு விவகாரத்தில் நம்ம எப்பயும் போல் அன்பாக தத்துவ ரீதியாக அது இன்னொன்று தத்துவ ரீதியாக பார்த்தா அவங்க ஆத்மாவும் ஏன் ஆத்மாவும் ஒன்று தான் எல்லாம் ஆத்மா மேலதே பிரியம் இருக்கு அப்படியும் பார்த்துக்கறலாம் அது இங்கே சொல்லலை அப்போ அந்த ஆனந்தம் இருக்குன்னு சொல்கிறீங்க ஆனால் விலங்கலையே நான் ஆனந்தத்தை நான் ஆனந்த ஸ்வரூபமாக இருந்தால் ஆனந்தத்தினாடி போகக்கூடாது ஆனந்தத்தினாடி போகக்கூடாது அப்போ ஏன் நான் ஆனந்த ஸ்வரூபம் இல்லைனா என் மேலே எனக்கு பிரியாக வரக்கூடாது எங்கே ஆனந்தம் இருக்கும் அங்கே பிரியம் வரணும் என் மேலே பிரியம் இருக்குது அப்போ ஆனந்தமாக தான் இருக்கணும் நான் ஆனந்தத்தினாடி வெளியே போகிறேன் ஆனந்தத்தினாடி வெளியே போகிறேன் அப்போ நான் ஆனந்தஸ்வரூபம் இல்லைங்கிறதுனால தான் வெளியே போகிறேன் சரி ஆனந்த சுவரூபம் இல்லைன்னு முடிவு பண்ணலான்னு பார்த்தா என் மேலே நான் பிரியும் இருந்துக்கிட்டே இருக்குது குறையாமல் இருக்குது ஆனந்தம் எங்கே இருக்கு அங்கேதான் பிரியமும் இருக்கணும் அப்போ காட்டு குழப்பு இது நான் உண்மையிலேயே ஆனந்தமாக ஆனந்தம் இல்லையா அப்போ சொல்கிறாரு ஆனந்த ஸ்வரூபம் தான் ஆனந்தத்துக்கு தடை இருக்குது பிரதிபந்தம்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்தினர் ஆனந்தம் விளங்கியும் விளங்காமலும் இருக்கிறது சாமானிய அம்சம் விளங்குது விசேஷ அம்சம் விளங்கவில்லை சாமான்ய அம்சம் விளங்குவதால் உண்மையில் பிரியம் இருக்கிறது விசேஷ அம்சம் விளங்காததால் நீ ஆனந்தத்தை நாடி வெளியே செல்லுகின்றாய் அப்படி விளங்காமல் இருப்பதற்கு காரணம் தடை பிரதிபந்தம் அப்படின்னா என்ன தடை ஒரு உதாரணம் சொன்னார் வேத பாடசால மாணவர்களை பற்றி அங்கே நிறையா பேர் கூட்டமாக சேர்ந்து பாராயணம் பண்ணும் பொழுது தன்னுடைய மைந்தனுடைய சத்தமும் வருது வந்தாலும் இதுதான் என் மைந்தனுடைய சத்தம்னு தெரியலை ஆனால் அந்த சத்தம் இருக்குங்கிறது தெரியுது தெளிவாக தெரியலை அது மற்ற மாணவர்களுடைய சத்தம் தடையாக இருக்குது பகலில் நட்சத்திரம் விளங்காமல் இருப்பதற்கு தடை இருக்கிறது நட்சத்திரம் விளங்கவில்லை அதற்கு தடை சூரியனுடைய ஒளி ஒன்று இருந்து விளங்காமல் இருப்பதற்கு எது தடையாக இருக்கிறதோ அதுக்கு பேர் பிரதிபந்தம்னு பேர் இங்கே என்ன தடை வேதாந்த விஷயத்துலன்னா விபரீத பாவனை தடைன்னு சொல்லுவாங்க எத்தனையோ ஜென்மாந்திரங்களில் நான் அந்த உடம்பு மனசுன்னு சொல்லி நாம் அப்படியே பழகி போச்சு ஆனந்தத்தை நாடி நாடி ஓடி பழகி போச்சு ஞானம் வந்தாலும் கூட அந்த பாவனை தடையாக இருக்குது அதற்கு இன்னொன்று சொ பொதுவாக இது வேதாந்த படித்து ஞானம் வந்தவங்களுக்கு பொதுவாக தடை என்னன்னா அறியாமை தான் எல்லாத்துக்கும் ஒரே தடை அறியாமை தன்னை பற்றிய அறியாமை தான் முழுமையான தடைன்னு சொன்னார் அப்போ அறியாமைனா என்ன அப்படிங்கும்போது அது அனாதி அவித்யா அப்படின்னார் அனாதி அது வந்து எப்போ வந்துச்சுன்னு சொல்ல முடியாது எல்லா பிறப்புக்கும் காரணம் அறியாமை தான் அதுலேயே நிறைய பாவ புண்ணியங்களாம் இருக்குதுன்னு சொல்லுவோம் எப்போ வந்துச்சுன்னு தெரியாது ஆனால் முடிவு உண்டு எனக்கு இந்த மொழி சம்ஸ்கிருதம் தெரியலை எப்போ இருந்து தெரியாதுன்னு சொல்ல முடியாது ஆனால் பிறந்ததுலேருந்தே தெரியாது அதுக்கு முன்னாடியும் தெரியாது ஆனால் தெரிஞ்ச உடனே அந்த அறியாமல் போயிடுச்சு சம்ஸ்கிருதத்தை பற்றி அறியாமல் போயிடுச்சு உடனே போயிடும் அது மாதிரி அறியாமைக்கு தோற்றம் இல்லை முடிவு உண்டு இதெல்லாம் பார்த்தோம் நம்ம அப்போ என்ன சொன்னார் இந்த அறியாமையை பற்றி விளக்கும் பொழுது பிரதிபந்தம் அறியாமை அவித்தியை அதற்கு ரெண்டு லட்சணம் சொன்னார் பதினாலாவது ஸ்லோகத்தில் போன கிளாஸில் பார்த்தோம் மோட்சத்தை மோகத்தை உண்டு பண்ணுவது விக்ஷேபத்தை உடையதுன்னு அறியாமைக்கு ரெண்டு லட்சணம் இருக்குது ஆவரண சக்தி விக்ஷேப சக்தின்னு மறைத்தல் ஒன்றை தோற்றுவிக்கிறது கயிறு இருக்குது கயிறை அறவறையான வெளிச்சத்தில் பார்க்கும் பொழுது கயிறு இருக்கிறது தெரியலை நல்லா இருட்டாக இருந்தால் முழுசாக தெரியாது இது தெரியலை அதே நேரத்தில் கயிறு தெரியாமல் இருந்தால் பரவாயில்ல அந்த கயிற்று மேலே பாம்புங்கிற ஒரு பாம்பாக தெரியுது ஒரு விக்ஷேபம் ஏற்பட்டிருக்கு இந்த அறியாமைக்கு ரெண்டு தன்மை இருக்குது தன்னையை மறைக்கவும் செய்யும் இன்னொன்று உற்பத்தி பண்ணிடும் தான் யாருங்கிறத மறைச்சிருச்சு தான் உடல் மனசுங்கிறத உற்பத்தி பண்ணி வச்சுருக்கீங்க இந்த அறியாமை ஆவரணசக்தி விக்ஷேபசக்தி அப்படின்னு ரெண்டு இருக்குதுன்னு சொல்லி பார்த்தோம் பார்த்தீங்க பதினாறாவது சொல் என்ன பண்ணார் பதினஞ்சிலருந்து இருபத்தி எட்டு வரைக்கும் இந்த அறியாமை எப்படி வளர்க்குறது இதை எப்படி இது எங்கேருந்து வந்துச்சு என்ன செய்யுதுன்னு பார்க்கும்பொழுது இதற்கு மூலமாக ஒன்று இருக்குது பிரகிருதியை அப்படின்னு ஒரு தத்துவத்தை அறிமுகப்படுத்துனார் பிரகிருதியை அப்படின்னு ஒரு தத்துவம் போன கிளாஸில் பார்த்தான் அது இயற்கை மாயை அந்த பிரகதியை பல பேர் இருக்குது இங்கே பிரகிருதியை அப்படின்னு சொல்கிறார் ஒரு தத்துவம் ஞாபகம்ங்க பேர் ஞாபகம்ங்க பிரகிருதியை அப்படின்னு ஒரு தத்துவத்தை அறிமுகப்படுத்துகிறார் அப்படின்னு ஒன்று இருக்குப்பா அப்படிங்கிறார் பிரம்மன் ஒரு தத்துவம் இருக்குது சொன்னிட்டார் ஆத்மாவை பற்றி சொன்னார் சச்சிதானந்த ஸ்வரூபம்னு அதில் அடுத்து ஒரு வார்த்தை சொன்னார் பிரம்மன் ஒரு தத்துவம் இருக்குது அதுவும் சச்சிதானந்த ஸ்வரூபம் தான் ரெண்டுமே ஒன்றுதான் நிறுவனம் பண்ணார் ஆத்மாவும் பிரம்மனும் ஒன்றுன்னு சொல்லி ஒரு சுலோகத்தில் முன்னாடி பார்த்தோம் அது வேதத்தில் சொல்லியிருக்கு அப்போ பிரம்மன் ஒரு தத்துவம் இருக்குது அழியாத தத்துவம் மாறாத தத்துவம் அது சத்து சித்து ஆனந்த ஸ்வரூபமான தத்துவம் வேதாந்தம் கொஞ்சம் அப்படியே போகும் ஏன்னா முக்கியத கிளாஸ் மாதிரி இருக்காது அப்போ அடுத்த ஒரு தத்துவம் புதுசாக இப்போ வருது பிரகிருதி அப்படின்னு ஒரு தத்துவம் அது அறிமுகப்படுத்துன அது எப்படி இருக்காம்னா அதில் எப்பொழுதுமே இந்த பிரம்மம்னு ஒரு தத்துவம் இருக்குது பாருங்க அதனுடைய அந்த சச்சிதானந்த சுரூபம் பிரதிபலிக்கிறது பிரதிபிம்பத்தோடு இருக்குது சூரியன் ஒரு தத்துவம் இருக்குது கண்ணாடின்னு ஒரு தத்துவம் இருக்குது இந்த கண்ணாடியில் என்ன பண்ணணும் எப்போ சூரியனுக்கு முன்னாடி வச்சால் என்ன ஆகும் அதில் பிம்பம் ஒன்று தெரியும் பிரதிபிம்பம் தெரியும் சூரியனுடைய பிரதிபிம்பம் சூரியனை எங்கே கொண்டு போ கண்ணாடி எங்கே கொண்டு போனாலும் அதில் பிரதிபிம்பம் தெரியும் ஏன்னா சூரியன் இல்லாத இடம் இல்லை சூரிய ஒளிச்சம் இல்லாத இடம் அது மாதிரி பிரம்மன் இல்லாத இடம் இல்லை எங்கும் நீக்கமர நிறைந்திருப்பதால் இந்த பிரகிருதிங்கிற ஒரு தத்துவத்தில் அதனுடைய பிரதிபிம்பம் எப்படி விழுந்துக்கிட்டே இருக்குமா பிரம்மத்தினுடைய பிரம்மங்கிறது பிம்பம் அதனுடைய பிரதிபிம்பம் இருக்குது பிரகிருதி தத்துவத்தில் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிட்டே வாங்க சிருஷ்டி ஆரம்பிக்கிறாள்ப்போ சிருஷ்டி இந்த உலகம் எப்படி தோன்றுச்சுன்னு சொல்லும் இதெல்லாம் கொஞ்சம் அப்படியே திருப்பி திருப்பி கேட்டு உள்ளே போனாதேன் அழகாக புரியும் ஏற்கனவே தத்துவபோதில் கொஞ்சம் பார்த்துருக்கோம் அதெல்லாம் இருந்தாலும் இங்கே ஒரு அழகாக கொண்டு போகிறார் அழகாக சொல்லி கொண்டு போகிறார் அப்போ பிரகிருதிங்கிற தத்துவத்தில் பிரம்மனுடைய பிரதிபிம்பம் இருக்குது பிறகு அதில் இன்னொன்று இருக்குது சத்துவ குணம் ரஜோ குணம் தமோ குணம் மூணு குணம் இருக்குது அது ஒரு வஸ்து மாதிரி இருக்குது சத்வம் ரஜஸ்தமஸ் நல்ல குணம் கெட்ட குணம் அப்படி இல்லை இது வந்து சத்வம் ரஜஸ்தமஸ்ங்கிறது ஒரு பொருள் மாதிரி அங்கே அது கூட இருக்குது பிரதிபிம்பம் இந்த மூணு குணத்தோட கூடி இருக்குது இரண்டாகவும் இரண்டுக்கு மேலாகவும் இருக்கிறது அப்படின்னு சொன்னார் அதை அப்போ என்ன பண்ணார்னா பதினஞ்சாவது ஸ்லோகத்தில் பிரகிருதிங்கிற தத்துவத்தை அறிமுகப்படுத்தி அதில் பிரகிரு பிரதிபிம்பம் இருக்குது மூணு குணம் இருக்குது அதில் மூணு விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டார் இப்போ மூணை வந்து பதினாறாவது ஸ்லோகத்தில் அறிமுகப்படுத்தினார் பதினாறில் என்ன சொன்னார்ன்னு சொன்னால் பதினாறாம் ஸ்லோகத்தை அர்த்தம் விளக்கம் பார்த்துட்டோம் சுலோகத்துக்கு மட்டும் பொருள் பார்க்கணும் சுருக்கமாக சொல்லிடுறேன் அதில் ஈஸ்வரன் கடவுள் தத்துவத்தை அறிமுகப்படுத்தினார் ஈஸ்வர தத்துவம் நான் ரொம்ப ரிப்பீட் பண்ணுறேன் ஏன்னா விஷயம் வந்து டீப்பான விஷயங்கிறதுனால கொஞ்சம் திருப்பி திருப்பி ரிப்பீட் பண்ணியிருக்கேன் பல அதாவது சத்துவ குணம் அந்த பிரகிருதி தத்துவத்தில் சத்துவ அது சுத்த சத்துவமாகவும் அசுத்த சத்துவமாகவும் இருக்குங்கிறார் அந்த சுத்த சத்துவத்துக்கு ஒரு புது பேர் கொடுக்குறாரு மாயைன்னு அசுத்த சத்துவத்துக்கு அவித்தியின்னு பேர் கொடுக்குறாரு இந்த மாயைங்கிறது பிறகுறதையே மாயைன்னு சொல்கிற பழக்கம் இருக்குது வித்தியா மாயை அவித்தியாமாயின்னு சொல்வோம் இங்கே என்ன பண்ணுறார் சுத்த சத்துவம் அசுத்த சத்துவம் சத்துவம் குறைந்தது மலினசத்துவம் அதை ரஜோகுணம் ஒரே வார்த்தையில் சொல்லிடலாம் கொஞ்சம் டெக்னிக்கலாக சொல்கிறார் சத்துவம் அது குறைந்தது அது குறைஞ்ச என்ன அது ரஜோகுணமாக மாறிடுது சத்துவகுணம் மலின சத்துவம் அது வந்து ரஜோகுணம் அப்படிங்கிறார் சத்துவகுணம் மாயை என்றும் ரஜோகுணம் அவிக்கிய என்றும் சொல்லப்படுகிறது அப்படிங்கிறார் அந்த சுப்தசத்துவ குணம் மாயையில் பிரதிபிம்பிக்கின்ற பெங்கி பிரதிபிம்பிக்கின்ற தத்துவத்துக்கு பேர் ஈஸ்வரன் பேர் பிரகிருதின்னு ஒரு தத்துவம் இருக்குது மூணு குணம் இருக்குது அதில் ஒரு குணம் இன்னொரு குணம் ரஜோ குணம் அது ரெண்டு குணம் இருக்குது அந்த சத்துவம் மூணு குணம் இருக்குது மூணாவது அர்த்தத்தில் சொல்ல அந்த சத்துவ குணத்தில் பிரதிபலிக்குது அந்த பிரம்மனுடைய சச்சிதானந்த ஸ்வரூபம் அந்த பிரதிபலிக்கிற தத்துவத்துக்கு ஈஸ்வரன்னு பேர் நம்ம சொல்கிறோமே எல்லாத்துக்கும் ஆதி கடவுள்னு சொல்கிறோமே அந்த கடவுள்னு பேர் அப்படின்னார் பிறகு மலினசத்துவம் அறியாமை அதில் என்ன வருதுங்கிறது அர்த்த சுலோகத்தில் சொல்ல இந்த ஈஸ்வரனை பற்றி சொல்லும் அவர் ஈஸ்வரன் சொன்னாலே அனைத்தையும் ஆள்பவர் ஈஸ்வரனுங்கிற வார்த்தைக்கு அர்த்தமே ஆள்பவர் சர்வசக்திமான் சர்வக்ஞன் அனைத்தையும் அறிபவர் அவருக்கு தெரியாத விஷயம் அந்த அண்ட சராசரத்தில் ஒன்று கூட கிடையாது நம்மளுக்கெல்லாம் கொஞ்சம் தெரியும் அவருக்கு எல்லாமே தெரியும் எல்லாவற்றையும் தன் வசத்தில் வைத்திருப்பவர் இவர் மாயையில் வர்றாரு பிரதிபிம்பிக்கிறார் பிரகிருதி அதில் சத்துவ அந்த சத்துவ குணத்தை மாயைன்னு சொல்கிற மாயையை வந்து சத்துவ குணத்தை மாயைன்னு சொல்கிறாரு அந்த மாயையில் பிரதிபிம்பிக்கிறது ஈஸ்வரன் ரஜோகுணத்தில் பிரதிபிம்பிக்கிறது அவித்தியை ரஜோகுணத்தை அவித்தியங்கிறார் அதில் பிரதிபிம்பிக்கிறது ஜீவன் சொல்ல போகிறார் புரியுது அவங்களுக்கு பிரம்மன் பிரகிருதி பிரதிபிம்பிக்கிற தத்துவம் சத்துவகுணத்தில் பிரதிபிம்பி சத்துவ குணத்தை மாயைங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறாரு அதில் பிரதிபிம்பிக்கிறது ஈஸ்வரனுங்கிற தத்துவம் அவர் சர்வசக்திமான் சர்வ்ஞன் அனைத்தையும் அறிபவர் இதெல்லாம் போன கிளாஸில் பார்த்து முடிச்சிட்டோம் பிறகு அந்த மாயையை தன் வசத்தில் வைத்திருக்கிறார் அறியாமையில் நாமன்னா ஒன்று அறியாமையின் வசத்துக்குள்ளே இருக்கோம் இவர் மாயையில் பிரதிபிம்பித்தாலும் இவர் கட்டுப்பாட்டில் மாயை இருக்கு அனைத்தையும் ஆள்பவர் அனைத்தையும் அறிபவர் அனைத்தையும் சர்வசக்திமான் பிறகு அந்த மாயை தன் வசத்தில் வைத்திருப்பவர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இதெல்லாம் விளக்கம் போன கிளாஸில் நிறையா பார்த்தாச்சு இது சென்ற கிளாஸில் மட்டும் பார்த்துருக்கோம் இதில் ஒரு விஷயம் என்னன்னா மாயையில் பிரதிபிம்பிக்கின்ற தத்துவம் ஈஸ்வரன் ஈஸ்வரனாக விளங்குகிறது ஈஸ்வரனாக மாறலை அந்த தத்துவத்துக்கு பேர் ஈஸ்வரனு பேர் இன்னும் ஈஸ்வரன் வெளிப்படலை சொல்ல போகிறார் ஈஸ்வரனாக எப்படி கடவுள் வெளிப்படுறாரு மனிதன் எப்படி உற்பத்தி ஆகிறான் அந்த உலகம் எப்படி உற்பத்தி ஆகுதுன்னு ஒவ்வொன்றா சொல்லி வர போகிறார் சொல்லி வந்தால் தான் இதில் இருந்து நம்ம விடுபட முடியும் அப்படிங்கிறதுக்காக இந்த அறியாமையை விளக்கம் பொழுது இதெல்லாம் சொல்லி வரா இருப்பேன் இப்போ பிரகிருதிங்கிற தத்துவம் சத்துவமாக மட்டும் இருந்திருந்தால் பிரச்சனை கிடையாது என்ன பண்ணுது திருப்பி ஈஸ்வரனாக மாறுது இன்னொன்று ஜீவனாக மாறுது பிறகு ஒன்று உலகமாக மாறுது பிரச்சனையே இங்கே தான் ஈஸ்வரனாக மட்டும் இருந்தால் அவர் மட்டுக்கு இருக்கலாம் அப்புறம் ஜீவன் வந்ததுனால இந்த பிரச்சனையே வந்துருச்சு அதனால் அதெல்லாம் பின்னாடி சொல்ல போகிறார் இப்போ ஈஸ்வரன் ஒரு தத்துவம் உருவாயிருக்கு அது போனவட்டம் உலகில் பார்த்தாச்சு சுலோகத்துக்கு அர்த்தம் பார்க்கலாம் இப்போ பார்த்துடலாம் பதினாறாவது சுலோகம் அர்த்தம் சத்வ சுத்தய விசுத்திப்யாம் அப்படின் இருக்கு சத்வன்னா சத்துவம் சுத்தன்னா சுத்தமாகவும் சத்துவ குணம் சுத்தமாகவும் அசுத்திப்யாம் அசுத்தமாகவும் இருக்கும் பொழுது இந்த சத்துவகுணம் சுத்தமாகவும் அஸ்தமாகவும்னால் இந்த அசுத்தம்ங்கிறதுக்கு என்ன பேர் மலினசத்துவம் அல்லது ரஜோகுணம்னு பேர் இருக்குது அசுத்தமாகவும் இருக்கும் பொழுது மாயாவித்யே ச தே மதே அப்படின்ட்டுருக்கு மாயா அவித்யே ச மாயை என்றும் அவித்திய என்றும் தே மதே தேன்னா அவைகள் மதேன்னா கருதப்படுகின்றன அதாவது சத்துவகுணமாக இருக்கும் பொழுது மாயை என்றும் அசுத்த சத்துவகுணம் அதனுடைய தன்மை குறையும் பொழுது அசுத்தமாக இருக்கும் பொழுது அதாவது ரஜோகுணமாக இருக்கும் பொழுது அதற்கு பேர் அவித்தியன்னு சொல்கிறார் சத்துவகுணத்துக்கு பேர் மாயை ரஜோகுணத்துக்கு பேர் அவித்யை இதே இந்த வாக அர்த்தம் அந்த முதல் வரியில் ரெண்டாவது வரி மாயா பிம்போ அதில் வீன்றிருக்கும் புஸ்தகத்தில் தமிழில் அது பீனு மாற்றிங்க மாயா பிம்போ வசீகிருத்திய மாயா பிம்போ அப்படின்னா மாயா அந்த மாயையில் அந்த சுத்த சத்துவ பிரகிருதியான மாயையில் பிம்பக பிரதிபலிக்கின்ற அந்த தத்துவம் பிரதிபிம்பிக்கின்ற அறிவுஸ்வரூபமான அந்த தத்துவம் வசீகிருத்திய தாம் தாம்னா அதை வசீகிருத்திய வசீகரம் பண்ணி தன் வசத்தில் அடக்கி மாயையை தன் கட்டுப்பாட்டுக்குள் வைத்து சர்வஜக ஈஸ்வரக சியாத் சியாத் சர்வஜக ஈஸ்வரன் இருக்கு அதில் சர்வஜக அனைத்தையும் அறிபவனாகவும் ஈஸ்வரக அனைத்தையும் ஆள்பவனாகவும் சியாத் இருக்கின்றார் சர்வஜன் சர்வசக்திமானாக அவர் இருக்கின்றார் இது ஈஸ்வரன் வந்தாச்சு அடுத்து ஜீவன் வரணும் அதாவது சத்துவம் சுத்தமாகவும் அசுத்தமாகவும் இருக்கும் பொழுது மாயை என்றும் அவித்ய என்றும் அதை கருதப்படுகின்றன சுத்தசத்துவ பிரகிருதியான மாயையில் பிரதிபலிக்கின்ற அறிவுஸ்வரூபமான தத்துவம் அதை வசம் செய்து சர்வஜனாகவும் ஈஸ்வரனாகவும் இருக்கின்றார் இது இந்த சுலோகத்தினுடைய அர்த்தம் பதினேழு இந்த பதினேழில் சம்ஸ்கிருதம் தெரிஞ்சவங்கன்னா அதில் ஒரு கரெக்ஷன் இருக்குது பாட் மாற்றிக்கங்க அவித்யா வசகஸ்த் இருக்கு அதில் அந்த வசகஸ்த் தான் இருக்கு இத்துன்னு பார்த்துக்கிறேன் தான் சம்ஸ்கிருதத்தில் தமிழ் கரெக்டாக இருக்குது அதே மாதிரி தத்வை சித்திர யாத நே ரெண்டு கா இருக்குது இந்த முதல் காவை எடுத்துடணும் க க அப்படின்னு இருக்குது காவ் எடுத்துடணும் தமிழ் இருக்கிறது கரெக்டாக இருக்குது படிக்கலாம் அவித்யாவசக தத்வை சித்திரயாத நே பிரனவன் அவிதாவசிய தைச்சித்யாத்தேகா காரணீரம் யா ச பிரக்ாபிமானவான் பதினஞ்சுலேருந்து இருபத்தெட்டு வரைக்கும் சிருஷ்டி தத்துவம் பதினஞ்சாவது ஸ்லோகத்தில் பிரகிருதிங்கிற தத்துவத்தை அறிமுகப்படுத்தினார் பதினாறுல ஈஸ்வர தத்துவத்தை அறிமுகப்படுத்திட்டார் இந்த சுலோகத்தில் ஜீவ தத்துவம் அங்கே வந்து மாயையில் பிரதிபிம்பிக்கின்ற தத்துவம் ஈஸ்வரன் மாயையின் தன் கட்டுப்பாட்டிற்குள் வைத்து அவர் தோன்றினார் இங்கே ஜீவ தத்துவத்தை என்ன சொல்கிறாருன்னா ஜீவன் என்பவன் ஈஸ்வரன் அல்ல ஈஸ்வரனுக்கு வேறாக ஒரு ஜீ இருக்கின்றவன்கிறார் முதல்ல ஈஸ்வரனுக்கு வேறாக உள்ள ஒரு தத்துவம் அவன் எப்படி இருக்கின்றான் அவித்தியின் வசத்தில் இருக்கின்றான் ஈஸ்வரன் என்ன பண்ணார் மாயையே கட்டுக்குள்ள வச்சிருந்தார் மனுஷ ஜீவன் என்ன பண்றான் இவன் அறியாமையினுடைய கட்டுப்பாட்டுக்கு உள்ளே இருக்கான்னார் ஜீவன் பலவாக இருக்கின்றான் ஒரு ஜீவன் கிடையாது பல ஜீவன் இருக்கு ஈஸ்வரன் ஒருவன் ஜீவன் பல அப்படி பலவாக இருக்க காரணம் அறியாமையையும் பலவாக இருக்கிறது இந்த ஜீவன் தோன்றுவதற்கு காரணம் அறியாமை காரண சரீரம்ங்கிற பேர் சொல்றார் அவித்தியக்கு இன்னொரு பேர் காரணசரீரம் இந்த காரணசரீரத்தில் அபிமானம் வைக்கும் ஜீவனுக்கு பிராக்கியன்னு பேர் ஒவ்வொன்னா விளக்குறான் ஆறு விஷயம் சொல்லியிருக்க ஜீவன் ஈஸ்வரன் அல்ல ஈஸ்வரனுக்கு வேற ஒரு தத்துவம் அவன் அறியாமையின்னு ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே அடங்கி போய் கிடக்கான் பலவாக இருக்கான் ஜீவன் பல ஜீவர்கள் இருக்கு அதுக்கு காரணம் அறியாமையும் பலவாக இருக்கு இந்த அறியாமை ஜீவனுக்கு காரணமாக இருக்கிறதுனா அதுக்கு காரண சரீரம்னு ஒரு பேர் இருக்குது அந்த காரண சரீரத்தில் இருக்கிற ஜீவனுக்கு அபிமானம் வைக்கும் ஜீவனுக்கு இன்னொரு பேர் பிராக்கியன்னேர் ஒவ்வொன்றா விளக்கலாம் அதாவது ஜீவன் ஈஸ்வரனுக்கு வேறானவன் அவன் ஜீவன் கிடையாது எப்பயுமே அந்த அறியாமை வந்து இவன் ஆட்டி படைச்சிக்கிட்டு இருக்கு அதனால தான் எல்லா கஷ்டமும் ஒரு ஜீவனுக்கு பிறக்கிறதுக்கு காரணமே அறியாமல் அதை அதில் எல்லா கஷ்டமும் பட்டுக்கிட்டு இருக்கான் ஈஸ்வரன் ஒரு ஜீவன் எத்தனை இருக்குது தாவரங்கள் இருக்குது மிருகங்கள் இருக்குது பறவைகள் இருக்குது நீந்துவன இருக்குது மனிதன்லையே எத்தனை வகை இருக்குது எண்பத்தி லட்சம் யோனிகள்ங்கிறார் எத்தனை ஜீவர்கள் இருக்கான் இப்போ மனிதர்கள்லாம் ஒரு யோனி சிங்கமெல்லாம் ஒரு யோனி புளியெல்லாம் ஒரு யோன் இப்படி எண்பத்தி நாலு வச்ச வகையான வீரணங்கள் இருக்கு சரி தேவர்கள் கடவுளா சூரிய பகவான் கடவுளா தேவதைகள் ஆனால் அவங்களும் ஜீவர்கள்ங்கிற தன்மையில் வந்துடுவாங்க யமதர்ம ராஜாவே சொல்கிறார் நசிகேதன் கிட்ட நான் வந்து எத்தனையோ ஜென்மங்களில் பண்ண புண்ணியத்தினால் எனக்கு இந்த பதவி கிடச்சிது எம பதவி கிடச்சிதுங்கிறார் அப்போ அவர் ஒரு ஜீவன் தானே சூரியனுக்கு ஆயுள் உண்டு அதுவும் ஒரு பிரம்மாவுக்கு சொல்கிறாங்க ஆயுள் சொல்கிறாங்க ஈஸ்வரன் என்றும் அழியாதவர் அவர் ஒரே மாதிரி இருப்பார் இது ஜீவர்களில் எத்தனையோ கோடி கோடி கோடிக்கணக்கான ஜீவர்கள் அது கந்தர்வலோகமாக இருக்கட்டும் தேவலோ அதெல்லாம் ஜீவன் லிஸ்ட்டில் வந்துடும் எல்லாம் தேவர்களில் இருந்து எல்லாம் இந்திரனாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு நிறைய சக்தி இருக்குது நம்மளோட உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்காங்க ஆனதும் ஜீவன் தான் எல்லா அறியாமையும் பழவாக இருக்கிறதுனால எனக்கு தெரிஞ்சது அவருக்கு தெரியாது அவருக்கு தெரிஞ்ச இன்னொருக்கு தெரியாது சிங்கத்துக்கு தெரிஞ்சது புளிக்கு தெரியாது புளிக்கு தெரிஞ்ச சிங்கத்துக்கு அறியாமை பழவாக இருக்கிறதுனால ஜீவர்களும் பழவாக இருக்கிறோம் ஆனால் எல்லாத்துக்கும் சேர்ந்து இன்னொரு அறியாமல் பொதுவான அறியாமல் ஒன்று இருக்குது என்ன தெரியுமா தான் யாருன்னு தெரியலை எல்லா ஜீவருக்கு பொதுவான ஒரு அறியாமல் இருக்குது தான் யாருன்னு எதுக்குமே தெரியலை அதனால பிறவியே வந்துக்கிட்டு இருக்கு அதனால் அறியாமையிலிருந்து வந்ததுனால இந்த பிறப்பதற்கு காரணம் அறியாமை அதனால் அந்த அறியாமைக்கு பேர் காரண சரீரம் இந்த சரீரம் உருவாவதற்கு காரணமாக எது இருக்கிறதோ அது காரண சரீரம் எது காரணமாக இருந்துச்சு இந்த உடம்பு நான் பிறக்கிறதுக்கு தான் அதனால் அறியாமைக்கு இனி ஒரு காரண சரீரம் அவ்வளோதான் புரிஞ்சுக்கிட்டிங்களா பிரகிருதி அதில் மாயை அறியாமை அறியாமைக்கு இன்னொரு பேர் காரண சரீரம் பிறகு இந்த காரண சரீரத்தில் அபிமானம் வைக்கிற ஜீவனுக்கு பிராத்தியன்னு ஒரு பேர் இருக்கு இப்போ ஈஸ்வரனுக்கு ஜீவனுக்கும் வேறானன்னு பல ஒரு கருத்தை பார்ப்போம் இவன் மாயையில் வழிபட்டான் அவன் அறியாமையில் வழிபட்டான் ஜீவன் கடவுள் மாயையில் வழிபட்டார் ஜீவன் அறியாமையில் வழிபட்டார் மாயை தன் கட்டுக்குள் வைத்திருந்தார் ஈஸ்வரன் இவன் அறியாமையின் கட்டுப்பாட்டுக்கு ஊழியிருக்கின்றான் ஜீவன் கடவுள் ஒருவர் இவன் பல எண்பத்தி நான்கு லட்சம் யோனிகள் இருக்குது அதில் கோடி கோடிக்கணக்கான விதங்கள் இருக்குது இவர் சர்வக்ஞன் கடவுளுக்கு எல்லாம் தெரியும் ஒரு அணுகுக்குள்ள என்ன இருக்குன்னு தெரியும் சூரியன் என்ன இருக்குதுன்னு தெரியும் நட்சத்திரத்தில் என்ன இருக்குதுன்னு தெரியும் நம்மளுக்கு ரொம்ப அல்பம் ரொம்ப ரொம்ப அல்பம் நம்ம உடம்புக்குள்ள என்ன இருக்குதுன்னு நம்மளுக்கே தெரியாது தெரியுமா எத்தனையோ ஸ்டார் ஸ்டார் எத்தனையோ ஸ்டார் இருக்குது பிளானட்ஸ் இருக்குது எல்லாம் இருக்குது தேவர்களுக்கு தேவலோகம் மட்டும் தெரியும் யமதர்மராஜாவுக்கு அவங்க லோகம் தெரியும் கந்தர்வர்களுக்கு கந்தர்வு லோகம் தெரியும் எனக்கு என்னை பற்றியே தெரியாது உங்களை பற்றியும் தெரியாது ரொம்ப ரொம்ப அல்பங்கிறார் அதாவது கடவுள் ராமகிருஷ்ண பரமம்சரோடு சொல்வார் ஒரு இடத்துல உதாரணம் பெரிய சக்கரை மலையான் என் போய் அனுபவிக்கணுன்னு போனால் ஒரு கட்டரும்பு எவ்வளோ சாப்பிட்றதில்லை ஒரு சக்கரை மலையில் இந்த கட்டரும்பு மாதிரிப்பா அவருக்கு சக்கரை மலை நீட்டு அதில் எடுத்துருவேன் அப்படின்பார் அப்படி அல்பமானவன் நாம் கடவுள் வந்து சக்கரை மலை மாதிரி இருக்கிறவன் சர்வக்ஞன் அவருக்கு எல்லாம் தெரியும் நம்மளுக்கு கொஞ்சம் கூட தெரியறதில்ல கட்டுறது கை மண்ணளவுன்னு சொல்கிறான் அது கூட கிடையாது அல்லாதது உலக அளவுன்னு சொல்கிறான் கட்டுறது கை மண்ணளவுங்கிறான் இந்த அண்டை சராசரத்தை நீங்கள் நினச்சி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கெல்லாம் ஒன்றுமே தெரியலை ரொம்ப அல்பம்னு தெரியும் கர்வமெல்லாம் ஓடி போயிடும் கடவுள் தத்துவத்தை புரிஞ்சவங்க வச்சுருக்குங்க அந்த ஆணவம் மலம் அடியோடு அழிஞ்சு போயிடும் நம்மளுக்கு இந்த பிறவியே தெரியாது அங்கே சொல்கிறார்ல அவர் நான் முன்பு விவசவானுக்கு சொன்னேன் விவஸ்வான் மனுவுக்கு சொன்னார் நாலாவது வித்தியாயத்தில் பகவான் கிருஷ்ணன் சொல்கிறார் அவர் எல்லாம் அந்தக்கா எல்லா பிறவியும் அவருக்கு தெரியும் நம்மளுக்கு இந்த பிறவியே ஒழுங்காக தெரியாது ரெண்டு பேர் உள்ள வித்தியாசத்தை சொல்கிறார் இவர் ஆள்பவர் நாம் ஆள்வதற்கு கட்டுப்பட்டு இருப்பவர்கள் அப்படிங்கும் இந்த ஜீவன் பிறகு அந்த ஈஸ்வரனுக்கு இன்னொரு பேர் இருக்குது அந்தர்யாமின்னு அது பின்னாடி வரப்போகுது அந்த ஈஸ்வரன் தோன்றாமல் வெளிப்படலை மாயையில் பிரதிபிம்பிச்சுக்கிட்டு இருக்கா இருப்பேன் இன்னும் வந்து வெளியே வரலை ஜீவன் வெளியே வரலை அவித்தியில் பிரதிபிம்பிக்க அபிமானம் வச்சுருக்கவன் ஜீவனாக இருக்கான் அவனுக்கு உடம்பு வரணும் மனசு வரணும் இந்த உலகமும் வரணும் அது எப்படி வரணும்னு சொல்ல போகிறார் இருப்பேன் பேர் சொல்கிறார் பேரெல்லாம் கொஞ்சம் உங்களுக்கு கஷ்டமாக தெரியலாம் அந்த ஈஸ்வரன் மாயையில் வெளிப்படுவது வரைக்கும் அவருக்கு பேர் அந்தர்யாமின்னு பேர் இந்த ஜீவன் அறியாமையில் வெளிப்படுறவனுக்கு பிராக்கியன்னு பேர் இந்த பிராக்கியன்னு என்ன அர்த்தம்னு சொன்னால் பிர ஞக தெளிவான அறிவை உடையவன் அர்த்தம் இருக்குது தெளிவாக அறிவுடையவன் பிராக்கியன் ஒரு பேர் இருக்குது பிற ப்ரக்ஞ தெளிவான அறிவு இல்லாதவன் ஒரு அர்த்தம் சொல்லலாம் அது எப்படின்னா ஆழ்ந்த உறக்கத்தில் நம்மளுக்கு ஒன்றுமே தெரியாது ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கிறவனுக்கு பிராக்கியன்னு பேர் பிராக்கியனும் பிரஜனும் ஒன்று அவனுக்கு வேறு எதுவுமே தெரிகிறதில்ல ஆனால் ஒரே ஒரு அறிவு இருக்குங்க என்ன அறிவு இருக்குது எதுவும் அறியவில்லை என்ற ஒரு அறிவு இருந்துக்கிட்டே இருக்குது ஒரு அறை இருக்குது இந்த அறையில் வெளிச்சம் இருக்குது இருக்கிறதெல்லாம் பிரகாசப்படுத்திக்கிட்டு இருக்குது இந்த வெளிச்சம் இப்போ ஒருத்தருமே இல்லை இங்கே என்ன கேட்பான் ஒருத்தர் இல்லைன்னு சொல்லுவான் உண்மையிலே ஒருத்தர் இல்லைங்கிறத காட்டுறது எது அந்த வெளிச்சம் இல்லாட்டி ஒருத்தர் இல்லைன்னு தெரியுமா வெளிச்சமே இல்லை இங்கே இருட்டாக இருக்குது எல்லோரும் போயாச்சு ஆள் இருக்கா இல்லையானே தெரியாது ஆள் இல்லைங்கிறத காட்டுறது அந்த வெளிச்சந்தான் அந்த அறிவு அது மாதிரி ஆழ்ந்த உறக்கத்தில் நான் ஒன்றுமே தெரியாமல் இருந்தேன் அப்படிங்கிறதும் அந்த பிராக்கியம் அதாவது நான் தூங்கிக்கிட்டுருக்கோம் பக்கத்தில் என்ன நடக்குன்னு ஒன்றுமே தெரிகிறதில்ல ஒருத்தர் கேட்டார் ரெண்டு பேர் தூங்கிக்கிட்டுருக்காங்க ஒருத்தர் நல்ல குரட்டை விடுறாரு குரட்டைன்னா பயங்கரமான குரட்டை இங்கே கொரட்டை விட்டு தூங்குனா பக்கத்தில் ஒரு எழுப்பி விட்டுருவார் என்ன கிளாஸில் வேதாந்த கிளாஸில் தூக்க வர குரட்ட சத்தம் அப்படி ஒரு சத்தம் போட்டு தூங்குறாரு இந்த பக்கத்தில் தூங்கிக்கிட்டு வர்ற என்ன பண்ணிடுறாரு முழிச்சுறாரு என்னையா தூக்கி அப்புறம் அவனை எழுப்புறாரு கூப்பிட்றாரு அப்புறம் தட்டி எழுப்பிடுறாரு இவ்வளவு சத்தம் போட்டு கொரட்டை விடறையே மனுஷன் தூங்க வேணாம் நான் குரட்ட விட்டேன்னு எதுக்குறார் ஆமாம் அது எப்படி சொல்கிற அந்த சத்த எனக்கே கேட்கல உனக்கு எப்படி கேட்டுச்சுங்கிறார் எப்படி இருக்காரு அந்த கொரட்ட சத்தம் எனக்கு தான் அதிகமாக கேட்கணும் நானே முழிக்கல நீ எப்படி முடிச்ச பொய் சொல்லாதேங்கிறார் இது எப்படி இருக்கு அவர் போடுற குரட்டச்சத்தை அடுத்தால் அளிப்பு தானே அவருக்கு தெரியலை அது கூட தெரியாம வச்சிருக்கிறது இந்த அறியாமை ஆனால் எதுவுமே தெரியாமல் இருந்தேன் இந்த குரட்டத்தில் கூட தெரியாமல் தான் அவர் இருக்கார் தூக்கத்தில் அந்த அறிவு இருக்கே இது ஒரு கேளிக்கை ஒருத்தர் இது உண்மையில் நடந்தது எனக்கு சத்தம் எனக்கு தான் கூட கேட்கணும் நானே முடிக்கலை நீ எப்படி முடிச்சேன்னா இது எப்படி இருக்குவாரு இதுக்கு என்ன பதிவு சொல்லுவீங்க அப்படி இந்த பிராக்கினு பேர் ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கவனுக்கு பிராஜ்னு பேர் ஸ்தித பிரஜ லட்சம் ரெண்டாவது அத்தியாயத்தில் சொல்கிறார் அங்கே ஸ்தித பிரஜன் ஞானத்தில் தெளிவுடையவன் ஞானத்தில் நிலையானவங்கிறார் அங்கே பிராக்ஞன்கிறதுக்கு இந்த ஜீவனுக்கு பிராக்கியன் ஒரு பேர் இருக்குது அதுக்காக சொல்கிறேன் பிராக்கியன்னா எங்கள் இடத்துல வந்து இன்னும் வெளிப்படாமல் இருக்கான் ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கிற மாதிரி காரண சரீரத்தில் இருக்கான் இந்த பிராக்யன் அப்படிங்கிற ஸ்தித பிரஜன் அப்படிங்கும்போது அங்கே என்ன சொல்கிறாருன்னா ஸ்திதன்னா நிலையான உறுதியான பிறன்ன அறிவு அறிவில் பிறன்ன அறிவில் தெளிவு ஏன்னா அறிவு அதாவது அறிவு வந்து குரு மூலமாக கேட்டால் கிடைக்குமா பிறன்னா அதில் தெளிவு வந்து சந்தேகம் போனால் நிவர்த்தி ஆகுமா ஸ்திதன்னா நிதித்தியாசனத்தினால உறுதியாகுமா இந்த ஸ்தித பிரஜன்னா ஞானத்தை தெளிவாக அறிஞ்சு அதில் நிலைப்பற்றவும் அர்த்தம் அவனுடைய லட்சணத்தை ரெண்டாவது அத்தியாயத்தில் சொல்கிறார் ஸ்தித பிரஜன் சொல்லி அப்போ இந்த ஜீவனுக்கு பேர் பிரஜன் பிராஜ்ஞன் பேர் இவன் எங்கேருந்து வந்தான் பிரகிருதியில் உள்ள இஜோகுண அம்சத்தில் உள்ள அறியாமையில் வெளிப்பட்டவன் இவன் பலவாறாக இருக்கிறான் ஈஸ்வரனுக்கு வேறாக இருக்கிறான் கா இவனுக்கு அறியாமைக்கு பேர் காரண சரீரம்னு பேர் அதில் வெளிப்பட்ட அபிமானம் வைத்திருக்கக்கூடிய இவனுக்கு ஜீவன் பேர் இவனுக்கு பேர் பிராத்யன் அப்படின்ட்டார் பிறகு இந்த காரணசரீரம் அவித்தியை இந்த அவித்திய போயிருச்சுன்னா பிறப்பும் போயிடும் இந்த அவித்தேக்குள்ளதே பாவ புண்ணியமெல்லாம் இருக்குது இந்த பாவ புண்ணியம் எப்போ வந்துச்சுன்னு சொல்லவே முடியாது இது ஒரு பெரிய ஒரு கிரிட்டிக்கலான கொஸ்டின் தான் இது இப்போ என்ன சொல்லுவாங்க இப்போ பிறந்திருக்கோம் ஒரு கஷ்டத்தை அனுபவிக்கிறோம் அதுக்கு என்ன காரணம் சொல்லுவான் ஒருவ ஜென்மத்தில் செஞ்சால் பாவம் புண்ணியம் சொல்லுவோமா இல்லையா சொல்லுவான் சரி அந்த ஜென்மத்தில் நான் பாவம் புண்ணியம் பண்ணுறதுக்கு எனக்கு எது காரணம் கேளுங்க அதுக்கு முந்தின ஜென்மம் அப்புறம் அதுக்கு முந்தைய கொஞ்சம் கேட்டுக்கிட்டே போனால் எங்கே போய் முடிகிறது முத முதல்ல எப்போ பாவம் சொன்னால் எதுக்கு செஞ்சேன் சொல்ல முடியுமா சொல்லவே முடியாது பெரிய கஷ்டமான கேள்விதான் இது வேதாந்தம் புரியாமல் வேதாந்தத்துக்கு வந்தால் தான் இந்த கேள்விகளை வர கிடைக்கும் வேறு எங்கேயுமே கிடைக்காது வேறு எதுலேயுமே கிடைக்காது பாரு இதில் வர்ற கேள்வியெல்லாம் பார்த்தா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் பாவம் ஒண்ணும் எப்போ முடிவு உண்டு அதுமாதிரியே பாவம் கிடையாது புண்ணியம் கிடையாது சொல்ல போகிறோம் அதெல்லாம் வேறு விஷயம் தத்துவம் புரியும் பொழுது அதெல்லாம் வரும் அப்போ இந்த பிறவிக்கு காரணம் அறியாமை அறியாமையில் பாவ புண்ணியமெல்லாம் இருக்குது பிறகு இந்த பாவ புண்ணியத்தை அனுபவிக்கணும்ல அனுபவிக்கணும் இது வெளிவராமல் இருக்குது அனுபவிக்கிறதுக்கு என்னென்ன வேணாம் சொல்லுங்கள் பாவத்தையும் உடல் வேணும் முதல்ல வேணுமா இல்லையா இப்போ உடல் இருந்தால் போதுமா மனசு வேணும் உள்ளே வேணும் சரி உடலும் உள்ளமும் இருக்குது உலகம் இல்லாமல் எப்படி அனுபவம் பொருள் வேணும்ல பொருளும் வேணும் அப்போ சிருஷ்டியாக பற்றி முதல்ல என்ன பண்ணுறாருன்னா முதல்ல கண்ணுக்கு தெரியாத மனசை உற்பத்தி பண்ணணும் அதுக்காக கண்ணுக்கு தெரியாத பஞ்சபோகத்தை உற்பத்தி பண்ண போகிறார் இப்போ கண்ணுக்கு தெரிகிற உடலை உற்பத்தி பண்ணணும் அதுக்கு என்ன பண்ண போகிறார் கண்ணுக்கு தெரிகிற உலகத்தை உற்பத்தி பண்ணி அதுலேருந்து இந்த கண்ணுக்கு தெரியிற உடலை உற்பத்தி பண்ண போகிறார் பண்ணிவிட்டு பிறகு அது எப்படியும் வந்துச்சு பிறகு கடவுளுக்கு கடவுளுக்கு உடம்பு வேணும்ல அவர் இப்போ உடம்பு இருக்கார் அவருக்கு எது உடம்பு அவருக்கு எது மனசு இது எல்லாத்தையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லப் போகிறார் அதாவது உடல் உள்ளம் உலகம் மூணு வேணும் நாம் செஞ்ச பாவ புண்ணியத்தை அனுபவிக்கிறதுக்கு என்னென்ன வேணும் உடல் வேணாம் உள்ள வேணாம் உலக வேணும் இதே சிருஷ்டி வேறு ஒன்றும் கிடையாது இந்த மூணுதான் இருக்குது அதனால் சிருஷ்டி தத்துவத்தை ஆரம்பிக்கிறார் சில பேர்கள் மட்டும் சொல்கிறீங்க ஏன் வச்சுக்க பின்னாடி வரும்போது ஜீவனுக்கு அவன் தோன்றாமல் இருக்கும் பொழுது காரண சரீரத்தில் இருக்கும்போது பிராக்கியன்னு பேர் சொன்னான் இவன் சூக்ஷம சரீரம் இந்த உடல் இல்லாமல் நம்மளுக்குள்ள ஒரு மனங்கிற ஒரு உடல் இருக்குது கண்ணுக்கு தெரியாத ஒரு சரீரம் இருக்குது அதுக்கு பேர் அவன் அதுலேருந்து என்ன உடனே தைஜசனாக மாறுவான் அதுக்கு பேர் தைஜசன்னு பேர் சூக்ஷம சரீரத்தில் அபிமானம் வைப்பவன் அந்த பிராக்ஞன் காரண சரீரத்தில் அபிமானம் வைப்பவன் அதில் வந்து மாறுவான் விஸ்வன்னா இந்த ஸ்தூல உடல் வரைக்கும் அபிமானம் வச்சுருக்கேன் பிராக்ஞன் தைஜசன் விஸ்வன் பேர் ஏன் புரியாட்டி விட்டுருங்க ஏன்னா அது வேதாந்த கிளாஸுங்கிறதுனால அதெல்லாம் சொல்கிறேன் அதே மாதிரி கடவுளுக்கு அவர் மாயையில் பிரதிபிம்பிக்கும்போது அபிமானம் வச்சுருக்கும்போது அந்தரியாமின்னு பேர் பிறகு அவர் அங்கேருந்து அடுத்து சூக்ஷம சரீரம் எல்லாருடைய சூக்ஷம அவர் அபிமானம் வைக்கும் பொழுது ஹிரண்ய பேர் அவருக்கு ஸ்தூலமாக அந்த பிரபஞ்சம் வரும் பொழுது அவருக்கு பேர் விராட்டுன்னு பேர் அந்தரியாமி கிரண்ய கர்ப்பன் கடவுள் பிராஜ்ஞன் தைஜசன் விஸ்வன் இது ஜீவன் புரியுதா இந்த ரெண்டு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க பின்னாடி விளக்க போகிறான் இப்போ சிருஷ்டி ஆரம்பிக்க போகிறாரு இப்போ பஞ்சபூதம் தோன்ற போது ஒரு நிமிஷம் ஸ்லோத்துக்கு அர்த்தத்தை பார்த்துடலாம் பதினேழுக்கு அவித்யா அப்படின்ட்டு இருக்கு அவித்யா வசக அதை பிரிச்சம் சொன்னான் அவித்யான்னா சொல்லல பதினேழுக்கு அர்த்தம் பார்த்துருக்கலாம் பதினேழாம் ஸ்லோ இதை சொல்லிட்டு போகிற பதினெட்டுக்கு அர்த்தம் சொல்கிறேன் அவித்யா அவித்யாவின் வசகக வசத்தில் இருப்பவன் து தூணா வேறாக உள்ள யாருக்கு ஈஸ்வரனுக்கு வேறாக உள்ள அந்யக இனியொருவன் அவித்யாவின் வசத்தில் இருப்பவன் ஈஸ்வரனுக்கு வேறாக உள்ள இனியொருவன் இவனுக்கு பெரிய ஜீவன் அடுத்த வார்த்தை தத் வைச்சித்ர யாத் அநேகதா அதாவது தத்து வைச்சித்ரயாத் அநேகதா அதை பிரிச்சம்னு சொன்னான் தத்துன்னு அந்த அதனுடைய இதனுடைய அவித்தியினுடைய வைச்சித்ரயாத்னா வேற்றுமையினால் அவித்தியினுடைய வேற்றுமையினால் அநேகதா அந்த ஜீவன் பலவாக இருக்கிறது அநேகதானா பலவாக இருக்கிறது ரெண்டாவது வரி ஷா அந்த அவித்யா ஷான்னு அந்தன்னு அர்த்தம் அந்த அவித்யா காரணசரீரம் சியாத் காரணசரீரம் என்று சொல்லப்படுகிறது அதாவது காரணசரீரமாக இருக்கிறது அவித்திய குனி பெயர் என்னது காரணசரீரம் பிறகு பிரக்ஞ்சத் அபிமானவான் தத்த இந்த காரணசரீரத்தில் அபிமானவான் அபிமானம் வைக்கும் இந்த ஜீவனுக்கு பிராக்ஞக பிராக்ஞன் என்று பெயர் அவித்தியின் வசத்தில் இருப்பவன் ஈஸ்வரனுக்கு வேறாக இருப்பவன் இந்த ஜீவன் வேறாக உள்ள இனியொருவன் இவன் பலவாக இருக்கிறான் காரணம் அறியாமையும் பலவாக இருக்கிறது இது காரணசரீரமாக இருக்கிறது இந்த ஜீவனுக்கு இந்த காரணசரீரத்தில் அபிமானம் வைக்கும் ஜீவனுக்கு பிராஜ்யன்னு பேர் இது பதினேழாவது சுலோகம் சுலோகம் பதினெட்டு படிக்கலாம் இதுலேயும் தமிழில் தம பிரதான பிரகிருத்தான் இருக்குது பார்த்தீங்களா பிரகிருத்தே பிரகிருதேன்னு மாற்றிக்கங்க மேலே சமஸ்கிருதத்துலேயும் ஒரு வா இருக்கு தமிழில் மட்டும் பாரு தம பிரதான ோம்ி தானவனத்தைஜோம்புபுவோம் பிரதானி சக்னிரேங் இங்க சூக்ஷம பஞ்சபூத சிருஷ்டி அதாவது எல்லாம் காரணமாக இருக்குது வெளிப்படலை ஜீவனும் வெளிப்படலை ஈஸ்வரன் வெளிப்படலை சிருஷ்டி ஆரம்பித்த பிறகு எல்லாம் வெளிப்படும் ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கிற வேண்டிய விஷயம் என்னென்னா பிரகிரு தத்துவத்தை சொன்னேன் அதில் மூன்று குணம் இருக்குதுன்னு சொன்னோம் சத்துவகுணம் ரஜோ குணம் தமோ குணம்னு அதில் சத்துவகுணப்பிரதானம் மாயை அதில் ஈஸ்வரன் வெளிப்படுறார் சத்துவ குணப்பிரதானம்னு சொல்லியிருக்கு சத்துவ குணத்தில் மட்டும் அவர் வெளிப்படுறார் பிரதானமாக வச்சுக்கிட்டு வெளிப்பட்றார் அப்போ அந்த பிரகிருதியில் இருக்க மூணு குணமும் அந்த மாயையில் வந்துடும் சத்துவகுணம் ரஜோகுண தம்மன் பிரதானம் சத்துவகுணம் ஆனால் மெச்ச குணமும் அதில் இருக்கும் பிறகு ரஜோகுணப்பிரதானமான மாயையில் இந்த ஜீவன் வெளிப்படுறான் அவித்யாவில் ரஜோ குணத்துக்கு அவித்தேன்னு சொன்னோம் அதில் வெளிப்படுற ஜீவன் அந்த ஜீவனுக்கு என்ன இருக்கும் இந்த மூணு குணம் இருக்கும் இங்கே முதல்ல சத்துவ குணத்தில் ஈஸ்வரன் வந்தாச்சு ரஜோ குணத்தில் ஜீவன் வந்தாச்சு மிச்சம் என்ன இருக்குது சமோ குணம் இருக்கா இல்லையா அதை பிரதானமாக வச்சு இந்த உலகம் தோன்றுகிறது இந்த உலகம் இல்லை இதுக்கு முன்னாடி கண்ணுக்கு தெரியாத ஒரு உலகம் தோணுதான் இது கண்ணுக்கு தெரிகிற பஞ்சபூதம் கண்ணுக்கு தெரியாத பஞ்சபூதம் அந்த கண்ணுக்கு தெரியாத பஞ்சபூதம் தோன்றுகிறது வெளிப்படுகிறது இதில் தமோகுணத்தை மையமாக வச்சு வெளிப்படுதுங்கிறார் எப்படி வெளிப்படுது ஒரு ஒரு அதுக்கு ஒரு முறை இருக்குது முதல்ல கிரமமாக வெளிப்படுது ஆகாசம் ஃபர்ஸ்ட்டு வருது பிறகு என்ன வருது காற்று வருது பிற அக்னி வருது பிறகு ஜலம் வருது பிற பூமி வருது எதுக்கு இதை படைக்கிறார் கடவுள் கடவுள் இதை எதுக்கு படைக்கணும் ஏன் படைக்கணும் நாஸ்திகரவாதம் ஆரம்ப காலத்தில் நாஸ்திகைன்னா இருந்தேன் இந்த கேள்வி கேட்டதே நாஸ்திய நான் அவருக்கு வேறு வேலை இல்லையா சும்மா இருக்க மாட்டாரா எல்லாத்தையும் கஷ்டப்படுத்தணுமா எதுக்கு மனுஷனை பாவம் பண்ண வைக்கிறாரு அவர் நினச்சா பாவம் பண்ண வைக்காமல் போயிருக்க முடியுமே எல்லாத்தையும் புண்ணியம் பண்ண வைக்கலாமே கேட்கலாமா இல்லையா நியாயமாக இல்லையா இந்த கேள்வி இதுக்கு பதில் கேட்டீங்கன்னா இந்த கேள்வி சிந்திக்க ஆரம்பிச்சினாலே வேதாந்தத்துக்குள்ளே வந்துட்டிங்கன்னு அர்த்தம் இன்படியே நாஸ்தியானா இருக்கும்போது வேதாந்தக்குள்ளே வந்தாச்சு வேதாந்தத்தை தவறுதல் வேறு எதுவும் இப்போ அதிலே கிடைக்காது இங்கே எதுக்கு படைக்கிறாருன்னு சொல்லும் பொழுது போகாய போகத்தை அனுபவிக்க இந்த படைப்பை படைக்கிறாராம் சுக போகம்னா இன்பம் மட்டும் இல்லை சுகத்தையும் துக்கத்தையும் படைக்க அப்படிங்கிறார் அதாவது இந்த சும்மா இருந்தால் பிரச்சனை இல்லை இந்த மனுஷெல்லாம் ஆசையை வளைப்பட்டு ஆசையில் அலக்கழித்து அவஸ்தப்படணும்ல அவஸ்தப்பட்டு பார்க்கணும்ல அதுக்காக என்ன பண்ணாரான் இந்த உலகத்தை படைச்சாராம் ஒரு சினிமா பாட்டு இருக்கு கடவுள் மனிதனாக பிறக்க வேண்டும் கண்ணதாசன் எழுதியிருக்காப்புல அதுக்கு அடுத்த வரியே விட்டுருங்க கடவுள் மனிதனாக பிறக்க வேண்டும் அதில் பாருங்கள் என்ன கோவம் இருந்துச்சு அவனை அழைத்து வந்து ஆசையில் மிதக்க விட்டு ஆடடா ஆடு என்று ஆடை வைத்து பார்த்துருப்பேங்கிறார் கடவுளை கூப்பிட்டு வந்து அவனுக்கு ஆசையில் மிதக்க விட்டு ஆடை வச்சு பார்க்க கண்ணதாசன் கடவுளவே ஏன்னா அந்த ஆசை வளப்பட்டாசுன்னா அவரும் ஆடிடுவாரான் அதுக்காக படைக்கிறான் அந்த உலகத்தை ஆசை வளையில் சுகத்தை அனுபவிக்கும் பொழுது துக்கம் வந்துடுது சுக போக என்ன சுக துக்கத்தை ஆசை என்னும் விஷம் கொடுத்தான் அப்படிங்கிறார் ஊஞ்சலில் ஆடவிட்டு உயரத்திலே இருந்து விட்டான் இந்த பாட்டு வாரியெல்லாம் கண்ணதாசன் வந்து படித்தாலே அந்த பாடல் படித்தாலே தத்துவம் வந்துடுறான் இந்த சுகத்தையும் துக்கத்தையும் அனுபவிப்பதற்காக இந்த உலகத்தை படைத்தார் அப்படிங்கிறார் அதாவது ஒரு கதை இருக்குது சிறுங்கேரி ஆச்சாரியர் அபிநய தீர்த்த சுவாமிகள் எழுதினில் ஆசை வலைன்னு சொல்லி ஒன்று எழுதியிருக்கிறார் ஒரு குழந்தைங்க வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க ஒரு கதை போட்டிக்காக அதை வெளியே ரெண்டு பேர் கேட்குறான் அதாவது ஒரு காட்டில் வந்து பக்கத்தில் ஒரு காடு இருக்குது அந்த ஊர் பக்கத்தில் காட்டுக்குள்ளே போனால் ஒரு பெரிய ஆலமரம் இருக்கும் அந்த ஆலமரத்துக்கு கீழே பெரிய தங்க புதைகள் இருக்குதுன்னு சொல்லி இப்படி இப்போ குழந்தை கதை பேசிக்கிட்டு இருந்தால் ஒருத்தன் போகிறேன் கேட்குறேன் என்னடா இது ஏதோ ரெண்டு பேர் பேசிட்டு போனான் அவன் கதையுன்னு தெரியலை அப்போ ஆலமரதுக்கு தங்க புதையல் இப்போ எடுத்துட வேண்டியான்னு போனான் நாங்கள் அங்கே போய்கிட்டு இருக்கும்போது காட்டுக்குள்ளே போகும்போது ஒருத்தர் என்ன பண்ணியிருக்கேன் ஒரு பானை எடுத்து அந்த பானையை வந்து ஒரு மரத்தில் கட்டிக்கிட்டு வந்திருக்கான் ஒரு பானை அதுக்குள்ளே ஒரு வாழைப்பழத்தை போட்டேன் கை நுழைஞ்சி வெளியே வர்றது மாதிரி நான் சின்ன இது எதுக்குப்பா கட்டுற அப்படின்னு இருக்கான் குரங்க பிடிக்கிறதுக்கு நான் எதுக்கு குரங்க பிடிக்கிறதுக்கு கட்டுனன்னு எப்படின்னா இதுக்குள்ளே வாழைப்பழம் போட்டிருக்கேன்ல குரங்கு வந்து எடுக்கும் எடுக் உள்ளே கையை விட்டுறோம் பழத்தை எடுக்கும்போது கை விரிஞ்சிரும் அந்த வாய் வந்து கரெக்டாக இருக்கும் அப்போ எடுக்க முடியாதா அப்படியே தவிக்கும் ஏன் போட்டுட்டு எடுத்துட்றாதா பாருங்க எடுக்காது அந்த பழத்தை விட மனசு வராது ஒழிஞ்சிருந்து பாருங்கிறான் அதே மாதிரி குரங்கு கையை விடுது எடுத்துருது திருப்பி வந்து பழத்தை போட்டு வரலாம்ல வரமாட்டேது விடமாட்டேது எடுக்க முடியாமல் அவஸ்தப்பட்டுக்கிட்டு இருக்கு இவன் போய் பிடிச்சிடறான் அந்த ஆ பழத்து மேலவில் ஆசையில் இது கேட்ட மாட்டிக்கிருச்சு அப்படிங்கிறான் ஒரு அப்படியே போகிறான் ஒரு வேட அவங்கிட்டருந்து ஒரு காட்டுவாசி வர்றான் வந்த உடனே என்ன சொல்கிறான் ஏன்னா அந்த இதுக்காக சொல்லுன்னா மோக போகாயேன்னு ஒரு வார்த்தை சொல்கிறாங்க எதுக்காக அந்த உலகத்தை படைச்சி நம்மளாம் அவஸ்தப்படுற பிறகு இந்த உலகத்தை படைச்சாருங்கிறதக்காக சொல்கிறேன் அப்போ அங்கிட்டு போன உடனே என்ன பண்ணுறாங்க தூரம் போன உடனே அந்த காட்டு வாசிக்கிட்டலாம் போகாத யானையெல்லாம் வருது நீ பாட்டு பேசாமல் போ அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டு இருக்கான் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது சரின்ட்டு போகிறான் அப்போ ஒரு தவளை வருது தவளையை பார்க்குறான் தவளை வந்து என்ன பண்ணுது ஒரு இதை ஒரு பூச்சியை பிடிக்குது அந்த பூச்சியை எப்படி சாப்பிட்டுக்கணும் ஒரு பாம்பு வந்து தவளையை கவருது தவளையை கவிக்கணும் அந்த பூச்சியை முழுங்கத்தையும் பார்க்குதான் தவளை அது அது பாம்பை கிடக்கு அப்போ கூட முழுங்க பார்க்குதான் அதுக்கு பிறகு இப்போ சரின்ட்டு அப்புறம் போயிட்டான் யானை சொன்னால் இங்கே யானையெல்லாம் இருக்கட்டு யானை வருது சத்தம் கேட்குறது வேற பார்த்துருது விரட்டுது தப்புச்சென்னு ஓடியாடுறான்னா ஓடியாந்து ஒரு பெரிய பள்ளத்துக்குள்ளே விழுந்துடுறான் யானை உள்ளே இறங்க முடியாது கொடியை பிடிச்சிடான் அந்த பள்ளத்துக்குள்ளே ஒரு கொடி தொங்குது பிடிச்சிடறான் ஏற மேலே யானை பார்த்துக்கிட்டு கத்திக்கிட்டு இருக்குது கீழே பார்த்தா நல்லவாக இருக்கான் பெரிய நல்லவாக படம் படுத்து நிற்கிது அந்த கொடியை வேறு ஏதோ எழுதி கடிச்சிக்கிட்டு இருக்கான் அந்த மரத்து மேலேருந்து தேன் குட்டில் ஏதோ ஒரு இது பட்டு அதில் தேன் வடிதான் இவன் மூக்கில் போட்டு நாக்கில் வடிஞ்சிருக்கு அதை ரொம்ப அருமையான தேனை ஆரம்பித்து வைக்கிறான் எப்படிப்பட்ட சூழல் பாருங்கள் அப்போ அந்த நாய் அது ஒரு சிங்கம் அலற சத்தம் கேட்குது சிங்கம் சத்தம் வேறு கேட்குதுன்னு பயந்துக்கிட்டு இருக்கும்போது யானை சிங்க சத்த கெட்டு ஓடி போயிருதான் பிறகு இவன் என்னடா யானை பிள்ளைகிற சத்தம் கெடுச்சு ஓட்டு வேட வேறு நம்பர் வர்றான்னா என்ன ஆகுது இவன் கொடி அறப்போன்னு ஏறுறான் ஏறின உடனே கொடி அந்திரது டக்குன்னு அந்த மேலே கையை பிடிச்சிடறான் அதுக்கு மேலே ஏற முடியலை அந்த வேடையை வந்து தூக்கி விட்டானான் தூக்கி விட்டு ஏன்ப்போ நான் வந்து சொன்னேன் கேட்கலன்னு இல்லை இங்கே தங்க புதையுக்கு அதெல்லாம் இல்லைன்னு சொல்கிறேன் கேட்க மாட்டேனான் திருப்பி போய் தேடி பார்க்குறா உண்மையிலே கிடைக்கல வந்து பெரியவர்கிட்ட சொன்னானா ஒரு பெரியவர்கிட்ட மாதிரி ஒரு குரங்கு பார்த்தேன்னு அது பாருங்க எவ்வளோ முட்டாள்தனமாக இருக்குது தவளை எவ்வளோ முட்டாள்தனமாக இருக்குது அதை விட நீதம் பெரிய முட்டால் அப்படின்னாரு அதை இல்லாத தங்கத்துக்கு அது வந்து சரி போட்டிக்காக குழந்தைய பேசிக்கிட்டு அதை போய் அதாவது இருக்கிற பழத்துக்கு ஆசைப்பட்டுச்சு குரங்கு அது இருக்கிற பூச்சிக்கு ஆசைப்பட்டுச்சு நீ ஆபத்தில் தேனுக்கு ஆசைப்பட்டு ரசித்த அதோடு இல்லாத தங்கத்துக்கு போய் அலைஞ்சிக்கிட்டு இருக்கிய இப்படி இந்த உலகம் படைக்கப்பட்டதுன்னா ஆசை வளைப்படுவதற்காக பாப புண்ணியத்தை அனுபவிப்பதற்காக இந்த உலகத்தை படைத்தார் நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னார் போக்காய சுகத்தை மட்டும் இல்லை சுகம் வந்தால் என்ன ஆகும் பிறகு துக்கமும் வர இன்ப துன்பத்தை அனுபவிப்பதற்காக இந்த உலகம் படைக்கப்பட்டது சிருஷ்டி தத்துவத்தில் இப்போ சூக்ஷம பஞ்சபூத சிருஷ்டி இந்த சூக்ஷம பஞ்சபூதம் எப்படி வருது ஆகாயம் காற்று அக்னி நீர் மண் முறையாக வருது இது கண்ணுக்கு தெரியாத சூக்ஷம பஞ்சபூதம் இது எதற்காக படைக்கப்பட்டதுங்கும்போது போகாய ஜீவன் வந்து இன்பதுன்பத்தை அனுபவிப்பதற்காக சுகத்தையும் துக்கத்தையும் அனுபவிப்பதற்காக இந்த உலகம் படைக்கப்பட்டது முதல்ல சூக்ஷம பஞ்சபூதம் பிறகு அதுலேருந்து பிறகு சூக்ஷம சரீரம் வரும் பிறகு ஸ்தூல உடல் வரும் பிறகு ஸ்தூல ஸ்தூல பூதம் வரும் பிற ஸ்தூல உடல் வரும் இப்படி படைப்பு வருகிறது இப்போ சொன்ன போகாயங்கிறதுக்கு விளக்கம் பார்த்தோம் நம்ம வந்து மனிதன் வந்து இந்த ஆசையினால்தான் இந்த பிறவி எல்லாமே உண்டு தர்மமான ஆசையை வந்து பாதிக்காது அது வந்து துக்கத்தையும் கொடுக்காது அது நம்மளை விட்டு அது பெரிய பற்று இருக்காது பிற அப்படியே போயிடும் ரம் அதில் ரொம்ப அட்டாச்மெண்ட் இருக்கக்கூடாது அவ்வளோவுதான் நம்ம வந்து ஒரு அதர்மமான ஆசையும் அளவுக்கு அதிகமான ஆசையும் தான் நம்மளை வந்து அறியாமையில் மூழ்கி பிறப்புக்கு காரணமாக வைக்குது இங்கே போகத்திற்காக இந்த படைப்பு படைக்கப்பட்டதுனார் யார் படைக்கிறார் ஈஸ்வரன் படைக்கிறார் அவருடைய ஆக்ஞையின் படி அப்படிங்கிறார் ஈஸ்வர ஆக்ஞையா ஈஸ்வரன் நிமித்த காரணமாக இருந்து படைக்கிறார் ஈஸ்வரனுக்கு ரெண்டு சொல்வாங்க நிமித்த காரணம் உபாதான காரணம் சொல்லி பிரம்மன் வந்து ரெண்டுமே காரணம் சொல்லுவாங்க எப்படின்னா சிலந்தி பூச்சி மாதிரி சிலந்தி பூச்சி வந்து தன்னுடைய வலையை கட்டும் பொழுது அதுக்கு மெட்டீரியல் எங்கேருந்து எடுக்குது உள்ளிருந்தே எடுக்குது அதுலருந்தே எடுத்து அதுவே படைக்குது நிமித்த காரணம் கொய்யவன் மாதிரி கொய்யவன் வந்து பானைங்கிற ஒரு மெட்டீரியல் எடுத்து கொய்யவன் படைக்கிறான் ரெண்டு காரணமே பிரம்மனுக்கு சொல்வோம் ஈஸ்வரனுக்கு நிமித்த காரணம் அப்படிங்கிறார் ஈஸ்வரனுடைய ஆணையின்படி இந்த உலகம் படைக்கப்படுகிறது அவருடைய ஆணையின்படி படைப்பு வருகின்றது அவருடைய கட்டுப்பாட்டுக்கு உள்ள இந்த மாயை வச்சிருந்ததினால அவர் என்ன வேணாலும் பண்ண முடியும் நாம் அப்படி இல்லை அவித்தையின் கட்டுப்பாட்டுக்கு உள்ளே நாம் இருக்கோம் அவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இந்த மாயை இருக்குது இந்த பிரகிருதியில் வந்து மாயை இருக்குது அதனால் அவர் அவருடைய ஆணையின்படி இந்த சிருஷ்டி படைக்கப்படுகிறது அப்படிங்கிறார் அதுவும் ஒரு கிரம மாத்தேன் படைக்கிறார் முதல்ல வாயு ஆகாசம் படைக்கப்படுகிறது ஆகாசம் வந்த பிறகுதே அதிலருந்து தான் காற்று வருது காற்று காற்றுலேருந்து அக்னி அக்னியிலேருந்து நீர் நீர்லேருந்து பூமி வருதுங்கிறாங்க இது கண்ணுக்கு தெரியாத பஞ்சபோதம் இந்த கிரமம் அப்படி வருதுங்கிறார் எல்லாம் சேர்ந்தவாகல பஞ்சபோதம் அப்படியே உற்பத்தி ஆகிரல நீங்கள் சயின்ஸில் கூட பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி படிச்சுருக்கேன் இப்போ எப்படி அது தெரியலை இந்த நெபுள் அதாவது பிரபஞ்ச இந்த உலகம் எப்படி தோன்றுனதுங்கிறதுக்கு ஒரு இதில் படித்தேன் நெபுழாக்களுங்கிற வாயு கூட்டம் இருக்கான் இந்த கிரகங்கள் எப்படி உற்பத்தி ஆகுங்கிற போது நெபுளாங்குங்கிற வாயு கூட்டம் அப்படியே இருக்குது ஒரு சுழற்சி மாதிரி அதை பார்த்திங்கன்னா தெரியும் குலோம் இதில் போய் இப்போ கூகுளில் போய் பார்த்தீங்கன்னா அது சுழலுது அவங்க ஆகாசம் ஆகாசம் இருக்குன்னு தான் அவங்க சொல்கிறாங்க ஆகாசம் தோன்றுதுன்னு சொல்கிறது இல்லை இப்போ ஏதோ சொல்கிறாங்கன்னு சொல்கிறாங்க ஆகாசமும் தோன்றுனதுன்னு சொல்கிறாங்க ஏன்னா ஆகாசம் தோன்றுன்னா அது எங்கேருந்து தோன்றுச்சுங்கிற கேள்வி வரும் இது வேதாந்தத்துலேயும் பதில் கிடைக்கும் ஆகாசத்தில் எல்லாம் தோன்றுறது ஆகாசம் எங்கேருந்து தோன்றுச்சு யோசிச்சு பாருங்கள் இடம் இல்லாமல் நம்மளால் புத்தி சிந்திக்காது நம்ம ஆகாசமும் சித்தத்தில் சித்திலருந்து வந்துச்சுன்னு சொல்லுவோம் சச்சித்துலேருந்து வந்துச்சுன்னு சொல்லுவோம் அப்படிதான் வருது இப்போ பிரம்மன் ஒரு தத்துவம் பிரகிருதின்னு ஒரு தத்துவம் அதில் ஆகாஷம் வருது சயின்ஸில் அது நெபிளாக்குங்கிற வாயு கூட்ட சுழலும் பொழுது அக்னியை அம்மாறு அந்த அக்னியினுடைய சுழற்சியில் அது பிரிஞ்சு வரும் பொழுது அது குளிரும் பொழுது பூமி இப்படிலாம் கிரகங்கள் சுற்றி வருதுங்கிறாங்க சூரியன் இருக்குது சூரியன்லேருந்து பிரிஞ்சு தானே பூமின்னு சொல்கிறோம் அக்னியிலேருந்து வந்ததுன்னு சொல்லி அதில் வந்துச்சுன்னா குளிர் குளிர்ச்சி வரணுமே அப்படி தானே அக்னி நீர் வருது பிற மண் தத்துவம் வருது பார்த்தோம் கூட கிட்டத்தட்ட சரியாக இருக்குது பொதுவாக இன்னொன்று கூட சொல்லுவேன் பார்த்திங்கன்னா வாய் இருக்குது வாயில் எத்தனையோ ஆக்சிஜன் நைட்ரஜன் ஹைட்ரஜன்லாம் சொல்கிறாங்க இந்த ஹச் டூ அது என்னது ஹச் ஹச் டூ ஓ ஹச் ஹைட்ரஜன் ஆக்சிஜன் இது ரெண்டு பங்கு அது ஒரு பங்கு இருந்தால் தனியாக மாறிடும் வாயு நீராக மாறுது ஆக்சிஜனும் ஹைட்ரஜன் சேரும் பொழுது நீராக மாறுது ஆக்சிசன் நெருப்பு எரிகிறதுக்கு பயன்படும் நைட்ரஜன் அதுவே எரியும் ஹைட்ரஜன் அப்போ அந்த எரியிரஸ்க்கு பயன்படுறதும் எரிகிற பொருள் சேர்ந்த நீராக மாறுது வாயு வாயுலருந்து அக்னி அக்னி நீர் அப்புறம் நீர் வந்து பிறகு பூமியாக வருதுன்னு சொல்கிறார் சிலதெல்லாம் சொல்ல முடியும் சயின்ஸ் பா சயின்ஸ் படி சிலதெல்லாம் அப்படி சொல்ல முடியாது வேதத்தில் அப்படி சொல்லியிருக்கு கிரமமாக வந்திருக்கு ஆகாசம் காற்று அக்னி நீர் பூமி இப்படித்தான் சிருஷ்டி வருதுங்கிறார் இது வந்து இந்த பார்க்குற ஆகாசம் பார்க்குற காற்று கிடையாது இதுக்கு முன்னாடி கண்ணுக்கு தெரியாமல் ஒன்று வந்திருக்கு இது அதுக்கு பிறகு ஒரு இதில் வரும் முதல்ல கண்ணுக்கு தெரியாத பஞ்சபூதம் படைக்கப்பட்டது பிறகு இந்த கண்ணுக்கு தெரிகிற உலகம் வரது பின்னாடி பார்க்க போகிறேன் எப்படி வருதுன்னு சொல்ல போகிறோம் ஏதோ இப்போ ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க ஈஸ்வரன் மாயை சத்துவ குணத்திலிருந்து வெளிப்பட்டார் ஜீவன் அவித்யா அதிலிருந்து வெளிப்பட்டார் இந்த உலகம் சுக்ஷம் பஞ்சபூதம் தமோகுணத்திலிருந்து வெளிப்பட்டுச்சு அங்கே மாயை சத்துவகுணம் ரஜோகுணம் ஜீவன் இந்த பஞ்சபூதம் தமோகுண பிரதானமாக ஞான் வச்சுக்கணும் பிரதானம்தான் எல்லா குணமும் அது பிரகிருதியில் மூணு குணம் இருக்குது சத்துவத்தை முக்கியமாக வைத்துக்கொண்டு ஈஸ்வரன் வெளிப்பட்டார் ரஜோகுணத்தை முக்கியமாக வைத்துக்கொண்டு ஜீவன் வெளிப்பட்டான் தமோகுணத்தை பிரதானமாக வைத்து இந்த பஞ்ச சூக்ஷம பஞ்சபூதம் வெளிப்பட்டது எல்லாத்துலேயும் மூணு குணம் இருக்குது பிரகிருதியில் மூணு குணம் இருக்கிறதுனால இருக்குது பிரதானமாக அதிலேருந்து வருது அதுக்கு மாயைன்னு பேர் ஈஸ்வரன் வழிபட்ட தத்துவத்துக்கு ஜீவன் வழிபட்ட தத்துவத்துக்கு அவித்தியின்னு பேர் இந்த உலகம் தமசிலிருந்து வந்தது மூன்றாவதாக பிறகு எல்லா இதில் வந்ததினால மூணு படம் எல்லாத்துலேயும் இருக்கும் இப்போ நகை செய்கிறோம் நகை எப்படி செய்கிறோம் இருபத்தி நாலு காரட்டில் நகை செய்ய முடியுமா இருபத்தி நாலு கார்ட்டில் நகை செய்ய முடியாது அதுக்கு செம்பு சேர்க்கணும் சில பேர் என்ன பண்ணுவாங்க கரெக்டாக இருபத்தி ரெண்டு காரத்தில் செய்யணும் டச்சு கொஞ்சம் கூடை வச்சு செம்பை சேர்த்து செஞ்சுருவார் செய்கிறவர் கொஞ்சம் அப்படியே அவர் அவர் வேலையை காமிச்சிருவார் அப்போ அந்த நகையில் எவ்வளோ இருக்கும் அதே தான் இருக்கும் எவ்வளோ செம்பு சேர்க்குறீங்களோ அது தங்கத்தில் எவ்வளவு செம்பு சேர்க்குறோமோ அவ்வளவு செம்பு அவ்வளவு தங்கம் தான் செய்கிற நகையிலே வரும் அதில் என்ன இருக்கோ அதான் வர நகையில் தங்கத்தில் என்ன இருக்கோ அதே வரும் இப்போ ஐமன் நகை இருக்குது ஐமனில் பார்த்திங்கன்னா அஞ்சு புது இருக்கும் தங்கம் கம்மியாக இருக்கும் தங்கம் வெள்ளி செம்பு அதிகமாக இருக்கும் அதில் செம்பி அங்கே அந்த பஞ்ச என்ன இருக்கோ அதுதான் வெளியே வரும் பிரகிருதிங்கிறது மூணு குணம் இருக்குது அதில் ஒன்று பிரதானமாக வச்சு வந்தாலும் கூட ஒவ்வொன்று ஒன்று பிரதானம் வந்தாலும் கூட அந்த மூணு குணமும் எல்லாத்துலேயும் இருக்கும்ங்கிறார் இப்போ எல்லாத்துலேயும் மூணு குணம் வந்தாச்சு இப்போ இந்த சூக்ஷ பஞ்சபூதம் வந்த உடனே ஆகாசத்தில் அப்போ மூணு குணம் இருக்கும் வாயுவில் மூணு குணம் இருக்கும் எல்லாத்துலேயும் மூணு மூணு குணம் இருக்கும் அதில் சத்துவத்தில் என்ன வருது ஆகாசத்தில் வருது காற்றுல சத்துவத்தில் வந்து என்ன வருது அப்படிங்கிறதான் திருப்பி ஆரம்பிக்க போகிற நம்மளுடைய இந்திரியங்கள் தோன்றுறதுலாம் சொல்ல போகிற அடுத்த சுலோகத்தில் நம்மளுடைய ஞானேந்திரியங்கள் தோன்றுகின்றது அப்படிங்கிறது வரப்போகுது இப்போ நம்ம பார்த்த விஷயம் இந்த பஞ்ச் அஞ்சு சூட்சமும் பஞ்சபோது தான் தோன்றியிருக்கு எப்படி தோன்றுச்சு பிரம்மன் ஒரு தத்துவம் இருக்குது பிரகிருதின்னு ஒரு தத்துவம் இருக்குது அந்த பிரகிருதியில் பிரம்மன் பிரதிபிம்பிக்குது அதில் சத்துவம் அதில் மூணு குணமும் இருக்குது சத்துவங்கிறது மாயை அதில் பிரதிபிம்பிக்கிறது ஈஸ்வரன் ரஜசுங்கிறது அவித்யை அதில் பிரதிபிம்பிக்கிறது ஜீவன் தமோகணப் பிரதான சிருஷ்டியில் இந்த சூட்சமாக பஞ்சபூதம் வந்துருச்சு இனி என்ன பண்ண போனார்னா பத்தொன்பது அடுத்த சுலோகத்தில் ஞானேந்திரியம் நம்மளுக்கு இருக்கக்கூடிய அறிவு கருவிகள் வந்தது பிறகு மனம் புத்தியெல்லாம் எப்படி வந்துச்சுன்னா அடுத்த சுலோகத்தில் பிறகு கர்மேந்திரியம் செயல் கருவிகள் அதுக்கு அடுத்த சுலோகம் பிறகு புராணம் எப்படி வந்துச்சுங்கிறது அடுத்த ஸ்லோகம் பிறகு சூக்ஷம சரீரத்துக்கு அதனுடைய தன்மையை பற்றி ஒரு ஸ்லோகம் சொல்ல போகிறார் இப்படி வரிசையாக கொண்டு போய் கடவுளுக்கு சூக்ஷம சரீரம் என்ன கடவுளுக்கு ஸ்தூல சரீரம் என்ன நம்மளுக்கு ஸ்தூல சரீரம் கடவுளுக்கு ஸ்தூல சரீரம் பிறகு உலகம் இப்படி படைப்பை கொண்டு போக போகிறார் அடுத்த ஸ்லோகத்தில் ஞானேந்திரியம் இந்த ஸ்லோகத்தில் சூக்ஷம பஞ்சபூதம் ஸ்லோகத்துக்கு அர்த்தம் பார்த்துடலாம் பதினெட்டாவது ஸ்லோகம் தம பிரதான பிரகிரு தம பிரதான பிரகிரு சொல்ல கையில் புக் இருந்தால் பார்த்துங்க தமப்பிரதானன்னா தமோகுணம் பிரதானமாக இருக்கின்ற இப்போ சொன்னேன்ல தமோகுணத்தை முக்கியமாக வச்சுக்கிடுச்சு தமோகுணம் பிரதானமாக இருக்கின்ற பிரகிருதே பிரகிருதேகே பிரகிருதியில் இருந்து பிரகிருதியில் மூணு குணம் இருக்குது அதில் தமோகுணத்தை பிரதானமாக இருச்சுக்கிட்டு வெளியே பிரகிருதியில் இருந்து தத் போகாய ஈஸ்வர ஆக்ஞயா அது பிரித்தோம்னா தத் போகாய ஈஸ்வர ஆக்ஞயா தத்துனா அந்த அந்தன்னா எங்கேன்னு சொன்னால் போன சுலோகத்தில் ஜீவனை செலிட்டார் அந்த அவித்யானு ஜீவன் அந்த பிராஜ்யனாக உள்ள ஜீவனுடைய அந்த போகாய போகத்திற்காக அவன் சுகதுக்கத்தை அனுபவிப்பதற்காக ஈஸ்வர ஈஸ்வரனுடைய ஆக்ஞயா ஆணையின்படி தமோகுணம் பிரதகா பிரதானமாக இருக்கின்ற இந்த பிரகிருதியிலிருந்து இந்த பிராக்கியனாக உள்ள அந்த ஜீவனுடைய போகத்திற்காக ஈஸ்வரனுடைய ஆணையின் படி முதல் வரி என்ன வருது வியத் பவன தேஜோ அம்பு புவக அதை பிரிக்கும்போது அப்படி வரும் வியத் பவன தேஜோ அம்பு புபக வியத்ன்னு ஆகாசம் பவனென்ன காற்று தேஜோன்ன அக்னி அம்புண நீர் புவகன்ன மண் ஆகாயம் காற்று அக்னி நீர் மண் பூதானி சூக்ஷம பூதங்கள் இந்த பூதங்கள் சிக்ஞரே தோற்றுவிக்கப்பட்டது தமோகுணத்தை பிரதானமாக இருக்கின்ற இந்த பிரகிருதி தத்துவத்திலிருந்து ஜீவனுடைய போகத்திற்காக ஈஸ்வரனுடைய ஆணையின் படி ஆகாசம் காற்று அக்னி நீர் மண் என்ற ஐந்து சூக்ஷம பஞ்சபூதங்கள் தோற்றுவிக்கப்பட்டன இது இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் அடுத்து பத்தொன்போதாவது ஸ்லோகம் படிக்கலாம் அதில் தமிழில் சத்வாம்சை பஞ்சபிஷ் தேசாம் கிரமாக் இருக்கு கிரமாத் தமிழ்நாடு முதல் வரியில் பத்தொன்பதாம் கிரமாத்திருமாத்தீங்க சாசை பஞ்சபிஸ்தேஷாந்திரிய பஞ்சகம் உபஜாயம் சம்ை பஞ்சபிஸ் கிரமத்தீந்திரி பஞ்சம் ஸ்தோத்திரி காணாயே இந்த தம பிரதான பிரகிருதியிலிருந்து பஞ்சபூதம் தோன்றுனாலும் அதில் மூணு குணம் இருக்குதுன்னு சொன்னேன் சத்துவ குணம் இருக்குது ரஜோ குணம் தமோ குணம் இருக்குது அதில் ஒவ்வொரு பூதத்தினுடைய சத்துவ குண அம்சத்திலிருந்து ஒவ்வொரு ஞானேந்திரியங்கள் முறையாக தோன்றுகின்றன அஞ்சு பூதம் இருக்குது அஞ்சு பூதத்தில் ஒவ்வொரு பூதத்துலேயும் மூணு குணம் இருக்குது அதில் சத்துவ குணத்திலிருந்து ஒவ்வொரு பூதத்தில் இருக்கிற சத்துவ குணத்திலேருந்து ஒவ்வொரு இந்திரியம் தோன்றுகிறது அது என்னென்னா முறையாக காது தோல் கண் நாக்கு மூக்கு ஞானேந்திரியம் அஞ்சு ஞான இந்திரியம்னா ஞானம்னா அறிவு இந்திரியம்னா கருவிகள் அறிவை கொடுக்கும் கருவிகள் இது செயல்படுற கருவிகள் வேற இருக்குது அது கர்மேந்திரியம்னு பேர் இந்திரியம்னால் கருவிகள் செயல்படுவதற்கு பயன்படக்கூடிய கருவிகள் கர்மேந்திரியங்கள் அறிவுக்காக பயன்படக்கூடிய கருவிகள் ஞானேந்திரியங்கள் இது என்ன வர்ணம் அப்படிங்கிற அறிவு வரணும்னா கண்ணுங்கிற இந்திரியத்தை பயன்படுத்தணும் இந்த வர்ணத்தினுடைய அறிவை தெரி இந்த தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த கண்ணுங்கிற இந்திரியம் பயன்படும் என்ன சப்தங்கிறத தெரிஞ்சுக்கிறது காது பயன்படும் இப்படி இதில் அறிவுக்கருவிகள் செயல் கருவிகள் வேறு அடுத்த சுலோகத்தில் வரப்போகுது பிறகு இந்த கருவிகள்னு சொன்னால் இந்த பார்க்குற இந்த கண்ணை சொல்லலை அவர் இந்த காதை சொல்ல இது வந்து கண்ணுக்கு தெரிகிற காது கண்ணுக்கு தெரிகிற கண்ணு கண்ணுக்கு தெரிகிற மூக்கு இது கண்ணுக்கு தெரிகிற நாக்கு அந்த தான் சொல்ல இதில் உள்ள சக்தியை சொல்லார் சில பேர் கண்ணு இருக்கும் பார்க்குற சக்தி இருக்காது காது இருக்கும் சக்தி இருக்காது அதில் ஒரு பார்க்கும் சக்தி கேட்கும் சக்தி தொட்டு உணரும் சக்தி சுவைக்கும் சக்தி இப்படி எல்லாம் அந்த சக்தியிட்டே சொல்கிறார் மண்ணுங்கிறது நுகரும் சக்தி இந்த மண்ணிலருந்து வரக்கூடியது இப்போ காது வந்து எதுலேருந்து வந்துச்சுன்னா ஆகாசத்தினுடைய சத்துவ குணத்திலேருந்து வந்துச்சு அதுக்கு கேட்கும் சக்தி இருக்குது அது சப்தம் ஒளி ஆகாசத்தினுடைய தன்மாத்திரை சப்தம்னு சொல்லுவோம் அதே மாதிரி வாயுனுடைய தன்மாத்திரை வந்து உணர்வு தொட்டு உணரும் சக்தி அது வந்து தோல் வாயுவிலிருந்து தோல் சக்தி தோல் வந்து ஃபுல்லாக இருக்குது காற்று எங்கும் பரவி இருக்கிறதுனால உடம்புல தோல் ஃபுல்லாக பரவிடும் எங்கே தொட்டால் அந்த உணர்வு இருக்கும் தோல் வந்து தொட்டு உணரும் சக்தி கண்ணு பார்க்கும் சக்தி அது வந்து அக்னியிலருந்து வருது ஜலத்திலிருந்து சுவைக்கும் சக்தி வருது நீங்கள் பாருங்கள் ஜலம் நீர் உமிழ்நீர் வரணும்னா ருசியே தெரியாது ஜலத்திலேருந்து சுவைக்கும் சக்தி இந்த இது வந்து ஸ்தூலமாக இருக்கிறது ஸ்தூல பஞ்சபூரத்திலிருந்து வருது அந்த சக்தி உள்ளே இருக்கும் அதை தான் இங்கே அது உற்பத்தி அது பிறகு மூக்கு மண் வாசனை வாசனையினாலே மண் வாசனைன்னு சொல்லுவோம் மண்ணில் இருந்து அந்த வாசனை வருது அதை நுகர்றதற்கு மூக்கு இப்படி கிரமமாக தூண்டின எந்த பூதத்திலருந்து எந்த இந்திரியம் தோன்றுச்சோ அந்த இந்திரியத்தை அந்த சக்தியத்தை அது கிரைக்கும் இப்போ காது வந்து எங்கேருந்து தோன்றுச்சுன்னா ஆகாசத்துலேருந்து ஆகாசத்தில் சப்தம் இருக்குது அதனுடைய குணம் சப்தம் அதெல்லாம் பின்னாடி மா ரொம்ப விரிவாக வளர்க்குவார் இதேதை ரெண்டாவது தேதி இன்னும் அழகாக விரிவாக ஆகாசத்தினுடைய குணம் சப்தம் அதை மட்டுந்தான் காது கேட்கும் காது வந்து சுவைக்காது சுவைக்குமா எதுலேருந்து தோன்றுச்சோ அதை மட்டும்தான் அது கிரகிக்கும் வேறு கிரகிக்காது பிறகு அடுத்த என்ன வாயு வாயுவிலேருந்து என்ன தோன்றுச்சு இந்த உணர்வு தொட்டு உணரும் சக்தி அது வந்து என்னத்த அந்த ஸ்பர்சத்தை மட்டுந்தான் பார்க்கும் இது பார்க்குமா தோல் பார்க்குமா தோல் பார்க்காது தோல் கேட்காது சில தோல் இருக்கும் தொட்டாக தெரியாது உணர்வே இருக்காது அந்த உணரும் சக்தி அது எங்கேருந்து வந்துச்சு காற்றுலேருந்து வந்துச்சு அதனால் காற்றினுடைய அந்த உணர்வை அது காற்றிலருந்து வந்தால் தான் குளிர் காற்று குளிர் வெப்பமே நம்மளுக்கு காற்றுலேயும் ஸ்பர்ஷத்தை காமிக்கது அதை மட்டுந்தான் அது உணரும் பிறகு அக்னியிலேருந்து வந்தது கண் கண்ணு தான் ரூபத்தை காட்டும் வர்ணத்தை காட்டும் அது லைட்னால் வரக்கூடியது அது அதை மட்டும்தான் கா வந்து நான் பேசுகிறத கண்ணு கேட்குமா காதை ரெண்டையும் பொத்துக்கிட்டு கண்ணு திறந்துருக்குனால் கேட்குமா கேட்காது அதுக்கு எதுலேருந்து வந்துச்சோ அதை தான் கிரகிக்கும் வேறுத வேறு டச்சே பண்ணாது வேற பண்ண முடியாது அடுத்த விஷயத்தில் தலையிடாதுன்னு சொல்லுவோம்ல இது தலையிடாது எதுக்கு தேவையில்லாமல் அந்த விஷயத்தில் தலையிடுற அது இயல்பாகவே தலையிடாது முடியாது அதுக்கு அந்த சக்தி இல்லை நம்மளும் அப்படி நிறையா விஷயத்தில் பழகிக்கிறோம் எதுலேருந்து மூக்கு அப்படி பார்த்தீங்கன்னா நாற்றத்தை மட்டும்தான் உணரும் வேறு ஒன்றும் உதராது நாக்கு சுவையை மட்டும்தான் உணரும் இப்படி ஐந்து அறிவு கருவிகள் தோன்றின செயல்படும் கருவிகள் அல்ல இங்கே ஞானேந்திரியத்தை மட்டுந்தான் சொல்கிறார் வேறு எதையும் சொல்லலை அடுத்ததுல மனசை சொல்லுவார் பிறகு ஞானேந்திரியம் சொல்லுவார் அங்கே அதை பார்க்கலாம் இதில் சிம்பிளான ஸ்லோகம் இந்த ஸ்லோகம் இதில் ஒரே ஒரு விஷயம் பஞ்சபூதம் ஐந்து வந்தாச்சு அது எங்கேருந்து வந்துச்சு பிரகிருதியிலேருந்து வந்துச்சு எதை அடிப்படையாக வந்து வந்துச்சு தமோணத்தை அடிப்படையாக வச்சு வந்துச்சு வந்தாலும் கூட தமோ குணத்தை பிரதானமாக வச்சு வந்தாலும் கூட பிறகிரியில் இருக்க மூன்று குணம் இதிலேயும் இருக்குது அதில் சத்துவ குணத்தை அடிப்படையாக வச்சு இந்த ஞானேந்திரியங்கள் தோன்றின அப்போ முறையாக தோன்றுச்சுங்கிறார் முதல்ல ஆகாசம் வந்துச்சு அதனால் ஆகாசத்துலேருந்து என்ன வந்துச்சு காது வந்துடுச்சு கேட்கும் சக்தி பிற அடுத்து காற்று வந்துச்சு காற்றுலேருந்து இந்த தொட்டு உணரும் சக்தி வந்துச்சு அடுத்து அக்னி வந்துச்சு அக்னியிலேருந்து கண் பார்க்கும் சக்தி வந்துச்சு அக்னியிலேருந்து நீர் வந்துச்சு நீர்லேருந்து சுவைக்கும் சக்தி நாக்கு வந்துச்சு பிறகு மண் வந்துச்சு மண்ணிலிருந்து நுகரும் சக்தி வந்துச்சு இப்படி ஐந்து அறிவிக் கருவிகள் ஐந்து சூக்ஷமபூதத்தினுடைய சாத்வீக அம்சத்திலிருந்து வந்தன இது இந்த சுலோகத்தில் அவ்வளோதான் அடுத்த ஸ்லோகத்தில் மனசை சொல்ல போகிறார் அங்கேதான் மனசு எப்படி உற்பத்தி ஆச்சுன்னு சொல்ல போகிறார் இப்போ இங்கே அர்த்தத்தை பார்த்துருக்கோம் தேஷாம் சத்வாம்சை பஞ்சபிஸ் இருக்கு பத்தொன்பதாவது ஸ்லோகத்தில் முதல் வரியில் தேஷாம்னா அவைகளுடைய இந்த முதல் கிளாஸு ஞாபகம் வந்தால் தான் இந்த அர்த்தம் புரியும் அவைகளுடையனா எவைகளுடைய நான் கேட்குறேன்னு வச்சுருக்கேன் யாரும் பதில் சொல்ல முடியாது எவைகளுடைய ஏறனா பஞ்சபூதம் சிருஷ்டி பண்ணியிருக்காரு முதல் ஸ்லோகத்தில் அதெல்லாம் என்ன அவைகளுடையன்னு சொல்லிட்டார் அவரே நம்ம படிக்கிற ட்ரெஸ்ட் பண்ணுறார் போல் இருக்குது வித்யாரண்யசுவாமிகளை அவைகளுடைய எவைகளுடையன்னா அந்த பஞ்சபூதங்களுடைய ஏன்னா முதல் ஸ்லோகத்தில் சொல்லியிருக்கார்ல அதனால் பூதங்களையும் அவைகளுடையன்னுட்டார் அந்த பஞ்சபூதங்களினுடைய பஞ்சபிகி பஞ்சபிகி தேசாம் இருக்குது பஞ்சபிகனால் ஐந்து சத்வ அம்சைகி முதல் வார்த்தை சத்வ அம்சைகை அப்படின்னா சத்துவ அம்சங்களில் இருந்து சத்துவ அம்சங்களில் இருந்து அந்த பஞ்சபூதங்களினுடைய ஐந்து சத்துவ அம்சங்களில் இருந்து அடுத்த வார்த்தை கிரமாத் தீந்திரிய பஞ்சகம் அது அப்படியே வச்சுருங்க அடுத்ததாக எடுங்க கீழே அந்த பஞ்சபூதங்களிலிருந்து ரெண்டாவது வெறி முதல்ல பார்க்கலாம் ஸ்ரோத்ர த்வக் அக்ஷி அதை பிரிக்கணும் ஸ்ரோத்ர த்வக் அக்ஷி ரசனா கிராணா ஆக்ஞத்ராக காது கேட்கும் சக்தி த்வக்குனா தோல் தொட்டு உணரும் சக்தி அக்ஷின்னா கண் பார்க்கும் சக்தி ரசனானா நாக்கு சுவைக்கும் சக்தி கிரான அப்படி கிரானான்னா மூக்கு நுகரும் சக்தி ஆக்னிய என்று சொல்லப்படுகின்ற அப்படியே முன்னாடி வந்துருங்க கிரமாத் தீந்திரிய பஞ்சகம் கிரமாத் தீந்திரிய பஞ்சகம்னா தீ இந்திரியம்னா ஞானேந்திரியங்கள் கிரமாத் முதல்வர் கிரமாத்னா முறையாக உபச்சாயதே தோன்றின முறையாக முடிச்சிட்டாரு ஏன்னா பஞ்சபூதம் எப்படி வந்துச்சோ அப்படித்தான் இதுவும் கரெக்டாக வருஷையாக சொல்லியிருக்கார் நம்மளாக புரிஞ்சுக்கிறோம் இதில் அங்கே ஆகாசம் வந்துச்சு இங்கே என்ன பண்ணிட்டார் முதல்ல அங்கே ஆகாஷத்தை முதல்ல சொன்னார் இங்கே முதல்ல என்ன சொல்லிட்டார் காதை சொல்லிட்டார் அப்போ ஆகாஷத்தில் காது பஞ்சபூதத்துலேருந்து அஞ்சு இந்திரியம் தோன்றுச்சுன்னு சொல்லிட்டார் முறையாக தோன்றுச்சுங்கிறார் கிரமமானார் கிரமமாகும்போது அங்கே எப்படி வருஷப்படுத்தியிருக்காரோ அந்த வருஷம் இப்படி தோன்றியிருக்குன்னு புரிஞ்சுக்கிறேன்னு அந்த பஞ்சபூதங்களினுடைய ஐந்து சத்துவ இருந்து காது தோல் கண் நாக்கு மூக்கு என்று சொல்லப்படுகின்ற ஐந்து விதமான ஞானேந்திரியங்கள் முறையாக தோன்றின இது இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் அடுத்து இருபதாவது ஸ்லோகம் படிக்கலாம் தைரந்தக்கரணம் சர்வைகை மனோவிமர்சி சாந்தை வேதேன மனோவிமர்சியி சந்திச் சயாத்மிகா இங்கு அந்த சிருஷ்டி இந்த அஞ்சு சாத்விக பஞ்சபூதங்களிலிருந்து ஞானேந்திரியங்கள் தோன்றியாச்சு ஒவ்வொன்றிலேருந்து ஒவ்வொன்று இந்த அஞ்சு சாத்வியம்சம் ஒட்டு சேர்ந்தா ஒன்று சேர்ந்துருச்சுன்னா அதுலேருந்து அந்த கர்ணம் தோன்றுச்சுது அந்த கரணம்னா என்னென்னா மனசு அந்த கரணத்தில் இங்கே என்ன சொல்கிறோம் மனம் புத்தின்னு ரெண்டாம் மட்டும் சொல்கிறாரு பொதுவாக நம்ம அந்த கரணத்தில் மனம் புத்தி சித்தம் அகங்காரம்னு சொல்லுவோம் இதுக்கு பேர் சூக்ஷம சரீரம் உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய நம்மளுடைய எல்லாத்தையும் மனசுன்னு சொல்கிற ஒன்று உண்டு மனம்னு ஒன்று இருக்குது புத்தின்னு ஒன்று இருக்குது சித்தம்னு ஒன்று அகங்காரம்னு ஒன்று நாள் இருக்குது இங்கே மனம் புத்தின்னு சொல்லிடுறாரு இந்த சித்தத்தை மனசோட சேர்த்துக்கிறணும் அகங்காரத்தை புத்தியோட சேர்த்துக்கிறோம் எண்ணங்களினுடைய வேறுபாட்டினால் மனம் புத்தி என்று இரண்டாக இது தோன்றுச்சு அப்படின்னு சொல்கிறார் அதாவது மனம்னா என்ன புத்தின்னா என்னென்னு முதல் புரிஞ்சுக்கிறேன் மனம்னா என்னென்னா இது சரியாக தப்பாக சந்தேகத்தோடு இருந்துக்கூடிய எண்ணத்துக்கு பேர் மனசுன்னு பேர் அந்த மனசு சந்தேகம் மட்டும் அது ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கு இது உண்மையாக இருக்குமா பொய்யா இருக்குமா நல்லா இருக்குமா கெட்டதாக இருக்குமான்னு சொல்லி ஆராய்ச்சி பண்ணுது எல்லாம் பல விஷயங்களை போட்டு ஆராய்ச்சி பண்ணி இது சரியான முடிவு எடுக்கலை முடிவு எடுக்கிறது வரைக்கும் அந்த ஆராய்ச்சி பண்றது வரைக்கும் அதுக்கு பேரு மனம் அந்த எண்ணங்களுக்கு பேரு மனம் பேரு பிறகு பண்ணியாச்சுன்னா அதுக்கு பேரு புத்தி அது சரியான முடிவா இருக்கலாம் தப்பான முடிவா இருக்கலாம் முடிவு பண்ணியாச்சு அதுக்கு பேர் புத்தி இப்ப நீங்க அங்க இருக்கீங்க பதினோரு மணிக்கு கிளாஸ் கிளாஸ் பதினோரு மணிக்கு இருக்கா இல்லையா கிளம்பலாமா வேணாமான்னு யோசிச்சிக்கிட்டு இருக்கீங்க பதினோரு மணிக்கு போமா வேணாமா அப்படின்னு ஒரு ஆசோலேஷன் இருக்குது முடிவு எடுக்கலை குழப்பமாகவே இருக்குது அந்த நேரத்தில் வீட்டில் என்ன பண்ணுறாங்க அதெல்லாம் க்ளாஸ் எல்லாம் ஒன்று வேணாம் இந்த வேலையை போங்க போய் அங்கே போய் கேட்டு என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு சொன்னால் சொல்கிறாங்க திருப்பி ஒரு குழப்பம் போகலான்னு முடிவெடுக்கும்போது என்ன ஆகி போகுது அங்கே ஒன்று குறுக்க வந்துடுச்சு பிறகும் போகணும்னு முடிவு எடுத்தாலும் சரி போகலைன்னு முடிவு எடுத்தாலும் சரி முடிவு எடுத்தாச்சுன்னா அது பேர் புத்தி முடிவு எடுத்தாச்சு அது சரியான முடிவோ தப்பான முடிவோ முடிவு புத்தி சில பேர் தப்பான முடிவு எடுத்துகிட்டு புத்திசாலின்னு நினச்சிக்கிட்டு அதுக்கு பேர் புத்தி தான் உண்மையிலேயேவேன் ஏற்கனவே ஒரு ஜிதலாக சொல்லியிருக்கேன் ஒருத்தன் ட்ரெயினில் டிக்கெட் பரிசோதகர் வந்தாராம் டிக்கெட் பரிசோதனை டிக்கெட் கேட்டிருக்காரு அது என் டிக்கெட் எடுத்துருக்கேன் ரெண்டு டிக்கெட் எடுத்து கொடுத்துருக்கான் ஏன்னாப்போ ஒரு நூற்றாள் எங்கேன்னு இருக்கா இல்லை நான் தான் ரெண்டு உனக்கு ஒராளுக்கு ரெண்டு டிக்கெட் எடுத்தேன்னுட்டேன் என்னென்னா கேடே என்ன நினச்சிங்களா ஒரு டிக்கெட் தொலைஞ்சி வச்சுன்னா ஐநூறுவா ஃபைன் போட்டுருவீங்க அதனால் ரெண்டு எடுத்து வச்சுக்கிட்டேன் அப்படின்னு உடனே அவர் சொன்னார் இதுவும் தொலைஞ்சி வச்சுன்னா என்ன பண்ணுவேன் அது சீசன் டிக்கெட் வச்சிருக்கேன்ல அப்படின்னு நடத்த இந்த புத்தி என்ன புத்தியோ சொல்கிறது இது தவறான புத்தி அது சீசன் டிக்கெட் வச்சிருக்கேன்ல என்னான் இப்படி எடு தப்பாக கூட உருது பண்ணியாச்சும் அது பேர் புத்தி ஆசிலேஷன் விசாரம் பண்ணுறவன் நல்லவனா கெட்டவனா அவன் நல்லவனு ஒருத்தர் சொல்கிறாரு இவன் சந்தேகம் வந்துருச்சு பல விசாரிக்கிறான் அந்த விசாரிக்கிறது வரைக்கும் அதுக்கு பேர் மனசு அவன் நல்லவனு முடிவு பண்ணிட்டாலும் சரி கெட்டவனு முடிவு பண்ணிட்டு இருந்துச்சு அந்ததுக்கு பேர் புத்தின்னு பேர் நம்மளுக்கு இருக்கக்கூடிய மனசு எது புத்தி எது நான் முடிவு பண்ணணும் பதில் மனம்னா விசாரம் பண்ணி அது ஆசிலேஷன் முடிவு பண்ணாமல் இருக்கிறது வரைக்கும் அது மனம் முடிவு பண்ணியாச்சுன்னா புத்தி கோில் ஜ சொது வரைக்கும் மனசு வாதாடிக்கிட்டு இருப்பாங்க இவன் குற்றவாளியா குற்றவாளியா இல்லையான்னு வாதாடுறாங்கல்ல அது மனசுன்னு வச்சுக்கோங்க கோர்ட்டில் நீதிபதி சரியாகவும் சொல்லலாம் தப்பாகவும் சொல்லலாம் புத்தி அப்படி சொல்லியாச்சு நான் புத்தி அப்போ என்ன அதாவது அது புத்தி நிச்சயம் பண்ணுவது புத்தி சந்தேகத்தோடு இருப்பது மனம் அப்படிங்கிறார் இதுவா அதுவா என்று ஆராய்ச்சி பண்ணி மனம் முடிவு பண்ணுவது சி புத்தி இந்த சித்தம்னு ஒன்று இருக்குது அதை மனசில் சேர்க்கும் அது என்ன சொல்கிறாங்கன்னா சித்தம்னா பதிவுகள் நாம் அனுபவத்தில் நிறையா அனுபவித்த பதிவுகள்லாம் இருக்குது பூர்வஜன்ம வாசனைகள் கூட இருக்குது கடவுளுக்கு நம்மளை கொடுத்த கிஃப்ட் என்ன தெரியுமா மறக்கிற சக்தி உண்மையிலே நிறையா விஷயங்களை நாம் வந்து மறந்துடுவோம் இப்போ துன்பம் வருது ஒரு அனுபவம் ஒரு கெட்ட விஷயத்தில் ஏதோ ஒன்று தப்பு பண்ணிட்டோம் அதனால் ஒரு துன்பத்தை அனுபவிச்சிருக்கோம் ரெண்டு அனுபவம் இருக்குது துன்பம் மறந்துடும் அந்த அனுபவம் மறக்கக்கூடாது அந்த அது அந்த விஷயம் இருக்குவார் அந்த அந்த துன்பத்துக்காக என்ன காரணமும் அதை மறக்கக்கூடாது அதை கடவுள் வச்சுருப்பார் அது இருந்துன்னு அடுத்து அந்த தப்பு பண்ண மாட்டோம் யோசிச்சு பாருங்கள் ஒரு ஏதோ ஒரு சூழ்நிலையில் தப்பு வந்துருச்சு அதில் கஷ்டப்பட்டுட்டோம் ரெண்டு அனுபவம் வந்திருக்கு இந்த கஷ்ட அனுபவமாக அன்னைக்கு கொஞ்சம் நாள் கஷ்டப்படுவோம் பிற அந்த துன்பமெல்லாம் ஓடி போயிடும் அதை கடவுள் படைச்சிருக்கார் ஆனால் அது எதனாலும் அந்த கஷ்டம் வந்துருச்சோ அது உண்மையிலே பதிவாக இருந்தால் நல்லது தான அது ஏன்னா அடுத்த தப்பு செய்ய மாட்டோம்ல அந்த பதிவு இருந்தால் நல்லது அது சித்தம் அதில் பதிவாயிருக்கும் அதுக்கு பேர் சித்தம்னு பேர் நேற்று வந்து காலையில் என்ன சாப்பிட்டேங்க அப்படின்னு கேட்டால் தெரியாமல் இருந்தால் பரவாயில்ல நல்லது தான் நான் என்ன தெரிஞ்சுக்கணுமா அதெல்லாம் கடவுள் மறக்க வச்சுட்டார் மறக்க வச்சுட்டார்ல அந்த ஒரு என்ன சாப்பிட்டான்னா மறக்காது ஏன்னா கொஞ்சம் டேஸ்டாக சில சாப்பாடுலாம் கொடுத்துட்டா மறக்காது கொஞ்சம் நாளைக்கு ஞாபகம் இருக்கும் அடுத்த அந்தர்யோகம் வரைக்கும் இருக்கும் போன அந்தர்யோகத்தில் சரியாக இல்லை இந்த அந்தர்யோகம் பரவாயில்ல அப்படின்லாம் சொல்லுவோம் ஆனால் நேற்று காலையில் ஞாபகம் இருக்குமா ஞாபகம் என்ன சாப்பிட்டோன்னே தெரியாது மறக்க வச்சுறார் சித்தத்தில் எது தேவையோ அதத்தையும் பதிய வச்சுருப்பார் பகவானே எல்லாத்தையும் நான் யாபம் வச்சுக்கிறது நல்லதில்லை துன்பத்தையும் அப்படியே உள்ளே பதிஞ்சுக்கிட்டே இருந்துச்சுன்னு வச்சுருக்கேன் துன்பத்துக்கிட்டே கிடப்போம் துன்பத்தையும் மறக்க வச்சுருப்பார் இன்பத்தையும் மறக்க அந்த அனுபவங்களை உள்ளே வச்சுருப்பார் அதை புத்தி எடுத்து செயல்படுத்தணும் அந்த சித்தம்னு ஒன்று இருக்குது நம்மகிட்ட அது பதிவுகள்னு பேர் அது இறைவன் வந்து நம்மளுக்கு கொடுத்த கிஃப்ட் பிறகு இன்னொன்று இருக்குது அகங்காரக அகங்காரம்னா ஆணவம்னு சொல்லுவான் கர்வம்னு சொல்லுவான் இங்கே அகங்காரத்தை புத்தியோட சேர்க்குறேன் ஏன்னு சொன்னால் ஒரு முடிவு பண்ணிருச்சு புத்தி இந்த உடம்புதான் நானும் மனசுதான் நானும் முடிவு பண்ணிடுச்சு இது அகங்காரம் பொய்ய உண்மைன்னு ஒரு முடிவு பண்ணி இருக்கிறதுக்கு பேர் அகங்காரக அனாத்மாவை ஆத்மான்னு முடிவு பண்ணியிருக்கு அது மட்டும் இல்லை இன்னொரு முடிவு இருக்குது மமகாரம் நான் பெரிய செல்வந்தன் நான் உடம்பே இல்லைன்னு கிட்டிருக்கான் பிறகுன்னு செல்வந்தன் நான் பெரிய படித்தவன் நான் பெரிய பண்டிதன் நான் பெரிய தலைவர் இதைத்தான் ஆனவன் சொல்வேன் நம்ம பொதுவாக இதுவும் அகங்காரதுன்னா நான் அந்த உடம்போட சம்மந்தப்படுத்தி வச்சுட்டேன் நீ ஆனால் முடிவு பண்ணிட்டேன் எல்லாமே பொய் பிறகுன்னு இது இந்த தவறான முடிவு தான் அகங்காரக ஆனால் முடிவு பண்ணதுனால உண்மையான முடிவு ஒன்று ஆத்மஸ்வரூபம் பொய்யா முடிவு பண்ணியிருக்க உடம்பு தான் சொல்லி இதை அகங்காரம் நம்ம சொல்கிறோம் வேதாந்த படி அதுவும் புத்தியில் சே சேர்ந்துடும் தவறான முடிவுங்கிறதுனால மனம்ங்கிறது ஒன்று புத்தின்னு ஒன்று எப்படி வந்துச்சுன்னு சொன்னால் இது வந்தது எதுலேருந்து வந்துச்சு மொத்த சாத்விய குணத்துலேருந்து வந்திருக்கு வந்து என்ன பண்ணுது இரண்டாக பெரியது ஒன்று சந்தேக ரூபமாக இருக்குது ஒன்று முடிவுருவமாக இருக்குது பிறகு பதிவுகள் இருக்குது அதுவும் உள்ள என்ன ரூபத்தில் இருக்குது பிறகு தவறான முடிவெடுத்த அகங்காரம்னு ஒன்று இருக்குது இது என்னது இதுக்கு பேர் அந்தக்கரணம் அதாவது சூக்ஷம சரீரத்தில் இது ஒரு பங்க பங்கு அந்தக்கரணம்னு ஒரு பேரில் சொல்லுவோம் மனம் புத்தின்னு இங்கே சொல்லியிருக்காரு மனம் புத்தி சித்தம் அகங்காரம் இன்னொரு விஷயம் பார்க்குறதில்லை முக்கியமான விஷயம் அதாவது இது அனைத்து சாத்விக அம்சத்துலேருந்து வந்துருச்சு காத்துலேருந்து காது வந்துச்சு காது சப்த தக்கரைக்குது இப்படி ஒவ்வொன்று ஒவ்வொன்று வந்துருக்கு எல்லாம் சேர்ந்து மனசு வந்ததுனால இந்த மனது அஞ்சுலேயும் போய் ஜாயின்டாகும் இந்த அஞ்சு சேர்ந்து தான் நான் மனது உருவாயிருக்கு நீங்கள் என்னதான் பாருங்கள் இங்கே உட்காந்துருங்க காது என்ப கேட்டுக்கிட்டே இருக்கும் கண்ணு என்னை பார்த்துக்கிட்டுதே இருக்கும் மனசு இங்கே ஒன்றல் கண்ணும் வேலை செய்யாது காது வேலை செய்யாது இருக்கா இல்லையா சாப்பிட்றீங்க ஏதோ பேச்சில் வேற ஞாபகத்தில் என்னத்தையோ சாப்பிட்டுக்கிட்டு ரொம்ப ருசியான சாப்பாடை கொடுத்தா கூட வேற வேற எங்கேயும் கவனத்தில் சாப்பிட்டோம் ருசியே தெரியாது மனசு நாட்டில் போகணும் மனசு மட்டும் பாருங்கள் அஞ்சு பஞ்சபூத சாத்விக அம்சத்துலேருந்து வந்ததுனால அந்த அஞ்சு பஞ்சபூத சாத்விக அம்சத்திலேருந்து எந்தெந்த கருவி தோன்றுச்சோ அந்த கருவிக்கெல்லாம் மனம் போகும் போனால் தான் அந்த கையை வேலை செய்யும் இல்லாட்டி வேலை செய்யாது உண்மையா இல்லையா கண்ணில் நான் முன்னாடி பிரிந்துக்கிட்டு இருப்பான் ஏதோ ஒரு ஒருத்தர் பேசிக்கிட்டு இருப்பான் அதை கேட்டுக்கிட்டு கவனமாக இருப்பேன் முன்னாடி நடந்து போவார் கண்ணுக்கு தெரியாது ஏன்னா மனசு காதில் ஒண்டி இருக்கும் அப்போ இதுக்கு தெரியாது இங்கே கண்ணுக்கு வந்தால் கண்ணுக்கு தெரியும் மனசு போய் அதில் ஜாயின் பண்ணால் அந்த உறுப்பை வேலை செய்யும் அப்போ இந்த மொத்த ஞானேந்திரியம் பஞ்சபூதத்தினுடைய மொத்த சாத்திய அம்சத்துலேருந்து வந்துச்சு ஒவ்வொன்றும் தனித்தனியாக வந்துச்சு மொத்தமாக சேரும் பொழுது மனம் புத்தி என்ற அந்த கரணம் உருவானதால் இந்த மனம் புத்தி இந்த ஐந்து ஞானேந்திரியங்களும் தொடர்பு வைக்கும் ஏன்னா அந்த அஞ்சலும் சேர்ந்து வந்ததுனால இது தொடர்பு வச்சுட்டு செயல்பட வைக்கும் இது அந்த கரணத்துக்கு ஒரு ஸ்பெஷல் குவாலிட்டி இந்த சுலோகத்துக்கு அர்த்தத்தை பார்த்துடலாம் இப்போ ரெண்டு பார்த்தாச்சு சூட்சமாக பஞ்சப்போ வந்தாச்சு அதிலிருந்து என்ன வந்துருச்சு சூக்ஷமாக அந்த ஞானேந்திரியங்களை வந்துச்சு கண்ணுக்கு தெரியாத சக்தி அது கண்ணுக்கு தெரிகிறதில்ல ஞான இந்திரியங்களை வந்தாச்சு பிறகு அதனுடைய சேர்க்கையாக சேர்ந்து சாத்விக அம்சத்துலேருந்து மனம் புத்தி அந்த அந்தக்கரணமும் ஒன்று உருவாயிருச்சு ரெண்டு வந்தாச்சு இன்னும் என்னென்னா கர்மேந்திரியம் வரணும் செயற் செயல் சக்தி கையில் தூக்குறோம் காலில் நடக்கிறோம் பேசுகிற சக்தி இப்படி கர்மேந்திரியம் வரணும் பிறகு மூச்சு வாங்குகிற சக்தி மூச்சு சக்தி இருக்குது இது எப்படி உருவாகுது இது வந்த பிறகு பிறகு இதெல்லாம் சேர்ந்து பிறகு உடம்பு வேணும் பிறகு உலகம் வேணும் அப்போ தானே போகாய அனுபவிக்க முடியும் ஒன்றா கொண்டு வராரு பகவான் இங்கே வந்து இப்போ சுலோகத்துக்கு அர்த்தத்தை பார்த்துக்கலாம் தைரந்தக தைரந்தக்கரணம் சர்வைண்ட்ருக்கு தைகி சர்வைகி அந்தக்கரணம் அதை பிரித்தோம்னா தைகி அந்தக்கரணம் சர்வைகி தைகின்னா அந்த இங்கே அதே மாதிரி அந்தனு மட்டும் சொல்லிட்டு அந்த சூக்ஷம பூதங்கள் சர்வைகி அனைத்தினுடைய அதாவது அனைத்தினுடைய சாத்வீக அம்சங்களும் முதல் சுலோகத்தில் சாத்வீக அம்சத்தில் ஒவ்வொன்றா வந்து சொல்லித்தார் அதனால் இங்கே என்ன பண்ணிக்கிறோம் நம்ம சேர்த்துக்கிறோன்னு அந்த அனைத்தினுடைய சாத்வீக அம்சங்களும் சேர்ந்து அந்த கரணம் அந்த கரணம் உபஜாயதே அதாவது தோன்றியதுங்கிற வார்த்தையை சேர்த்துக்கிறோம் தோன்றியது அந்த அனைத்தினுடைய சாத்விக அம்சங்களும் சேர்ந்து அந்தக்கரணம் தோன்றியது அடுத்து விருத்தி பேதேன விருத்தி பேதேன தத் வித்தியா விருத்தி பேதேன அப்படின்னா எண்ணங்கள் அமைகின்ற வேறுபாட்டினால் தத் விருத்தி பேதேன கீழே இருக்கு தத் அப்படிங்கிற வார்த்தை இருக்குது அந்த அந்த அந்தக்கரணம் அது விருத்தி பேதேன எண்ணங்களின் வேறுபாட்டினால் அது அடைகின்ற மாற்றத்தினால் இரண்டாக பிரிக்கப்படுகிறது அந்த அந்தக்கரணமானது எண்ணங்களின் வேறுபாட்டினால் இரண்டாக பிரிக்கப்படுகிறது அது என்ன வேறுபாடு அது கீழே அடுத்த வரியில் சொல்கிறார் மனோ விமர்சரூபம் சியாத் மனோ விமர்ச விமர்சரூபம் சியாத் விமர்சர ரூபம் சந்தேகமானதாகவும் அதாவது சந்தேகப்பட்டு ஆராய்ச்சி பண்ணுவது வரைக்கும் ஆராய்ச்சி ரூபமாகவும் சியாத் மனக இந்த சியாத்துங்கிறது மனசு முன்னாடி இருக்கு மனோ சியாத் சியாத் மனகன்னு பா போட்டுக்கிறணும் சியாத்துனா இருக்கின்றதை மனக மனம் என்றும் அதாவது சந்தேகமானதாகவும் விசாரரூபமாகவும் அது உண்மையாக பொய்யான விச்சாரம் பண்ணிக்கிட்டு வரைக்குமே அது இரு அப்படி செய்கிற எண்ணங்களுக்கு பேர் மனம் இருக்கின்றதை மனம் என்றும் அடுத்த வார்த்தை பாருங்கள் புத்திகி சியான் நிச்சயாத்மிகா நிச்சயாத்மிகான்னா நிச்சயம் பண்ணுவதாக சியாத் இருக்கின்றதை புத்திகி புத்தி என்றும் கூறப்படுகிறது சந்தேக ரூபமாகவும் விசாரூபமாகவும் இருக்கிறது மனசு உறுதி பண்ணியாச்சுன்னா அதுக்கு பேர் புத்தி எங்கேருந்து வந்துச்சு அனைத்து பஞ்சபூதங்களினுடைய சாத்திக அம்சத்தில் இருந்து வந்தது இது மனம் புத்தியினுடைய சிருஷ்டி இப்போ என்னென்ன பார்த்துருக்கோம் நாம முதல்ல ஞாபகம் இது வரைக்கும் பார்த்த கருத்து சிருஷ்டியில் பிரம்மம்னு ஒரு தத்துவம் இருக்கு ஆத்மாவும் பிரம்மன்னு ஒன்று சொல்லிட்டார் அது சச்சிதானந்த ஸ்வரூபம் பிரகிருதின்னு ஒரு தத்துவம் அறிமுகப்படுத்தினார் அது பேர் பிரகிருதி அதில் மூன்று குணம் இருக்குது இந்த பிரம்மத்தினுடைய பிரதிபிம்பம் இருக்குது சத்துவகுணம் ரஜோகுணம் தமோகுணம் சத்துவகுணத்துக்கு பேர் மாயை அதில் பிரதிபிம்பிக்கிற தத்துவத்துக்கு பேர் ஈஸ்வரம் ரஜோகுணத்தை மலிம சத்துவம்னு சொன்னார் சத்துவகுணம் குறைந்ததுன்னு சொன்னார் அதுக்கு பேர் அவித்தியை அதில் பிரதிபிம்பிக்கிற தத்துவத்துக்கு பேர் ஜீவன் பேர் அவனை பிராக்கியன்னு சொன்னார் அந்த அவிக்கிய காரண சரீரம்னு ஒன்று சொன்னார் இந்த ஜீவன் பிறப்பதற்கு காரணமாக இருக்கிற சரீரம்னு சொன்னார் பிறகு இந்த ஜீவன் போகத்தை அவனுடைய பாபபுண்ணியத்தினுடைய விளைவாக வரக்கூடிய சுகதுக்கத்தை அனுபவிப்பதற்காக சிருஷ்டி பண்ணுறார் பண்ணும் பொழுது என்ன சொல்கிறாரு அதனுடைய மூன்று குணருக்கு சாத்வீக ஞானேந்திரியங்கள் தோன்றின முறையாக தோன்றின பஞ்சபூதம் முதல்ல வந்துருச்சு சூக்ஷம் பஞ்சபூதம் ஆகாஷம் காற்று எல்லாம் வரிசையாக வருது அதில் ஒவ்வொன்றிலிருந்தும் ஒவ்வொரு இந்திரியம் வருது பிறகு எல்லா சாத்திய அம்சமும் சேர்ந்து மனம் புத்தி உருவாகி இருக்கிறது மனம் சந்தேக ரூபமானது புத்தி நிச்சயம் பண்ணக்கூடியதுன்னு சொல்லி இந்த ஸ்லோகத்தில் முடிச்சிருக்கிறாரு அடுத்த ஸ்லோகத்தில் கர்மேந்திரியம் செயல் கருவிகள் பிறகு பஞ்ச பிராணன் மூச்சு ஐந்து பிராணசக்தி உள்ளே இருக்குது அது பிறகு எல்லாம் சேர்ந்து இதுக்கு பேர் என்ன பிறகு அதுக்கு பிறகு ஸ்தூல உலகம் ஸ்தூல உடல் வருது இப்படி வரிசையாக கொண்டு போய் கடைசியில் என்ன பண்ணுவார் இந்த துக்கத்துக்கெல்லாம் என்ன காரணம் துக்கம் எப்படி வருதுன்னு கொண்டு போய் அதை எப்படி நீக்கிறதுங்கிறது அழகாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொண்டு போவார் அதை நம்ம பின்னாடி பார்க்கலாம் ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணம் உதச்சதே பூர்ணஸ்ய பூர்ண மாதாய ம் ஷாந்தி ஷாந்தி ஷாந்தி ஹரி ஓம் ஆதிகுநாதீ ஜ